تِلْكَ آيَاتُ الْكِتَابِ الْمُبِينِ إِنَّا أَنزَلْنَاهُ قُرْآنًا عَرَبِيًّا لَّعَلَّكُمْ تَعْقِلُونَ نَحْنُ نَقُصُّ عَلَيْكَ أَحْسَنَ الْقَصَصِ بِمَا أُوحِيَ إِلَيْكَ هَٰذَا الْقُرْآنُ وَإِن كُنتَ مِن قَبْلِهِ لَمِنَ الْغَافِلِينَ صدق பெரியவர்களை சகோதரர்களே அல்லாஹாலாவுடைய கிருபையால் எழுநூற்றி ஒன்றாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயன் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத் ஹூத் முடிக்கப்பட்டு அல்லாஹினுடைய உதவியால் சூரத் யூசுப் என்பது ஆரம்பிக்கப்பட்டது இது ஒரு அழகான சூறா அழகான கதையை கொண்டது வரலாற்றை கொண்டது என்று அல்லாஹல்ல சொல்லுகின்றார் சூரத் யூசு இது மக்காவில இறங்கியது 111 பதினோரு ஆயத்துக்களை கொண்டது ரசூ சல்லாஹ் அலையு செல்லம் அவர்கள் பல வசனங்கள் அல்லாஹத்தாலாவிலிருந்து கிடைத்த பல வசனங்களை அங்கிருந்த வக்காவாசிகளுக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள் அல்லாஹத்தாலாவைத்தான் வணங்க வேண்டும் தவஹீதை விடக்கூடாது இந்த சிலை செய்ழிக்க வேண்டும் அதை வணங்கக்கூடாது அல்லாஹவை வணங்குவதற்கு காரணம் அவன் எல்லாவற்றையும் படைத்தவன் என்பதாக சொல்லி வானங்கள் படைத்தது பூமியை படைத்தது மற்ற விஷயங்கள் அல்லாவுடைய குதிரத்து அல்லாவுடைய அறிவு ஆகியவற்றையெல்லாம் சொல்லி கொண்டே இருந்தார்கள் இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் யூதர்கள் இருந்தவர்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க முகமது சல்லல்ல அலிஸ்லாம் இடத்துல போய் கேளுங்க இவர் இப்படியே நிறைய இந்த மாதிரி சட்டங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஏதாச்சும் கதை கதை சொல்லக்கூடாதான் கேட்டேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமே நல்ல கதையாக சொன்னார்னால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க அந்த கதையில் வந்து யூசுஃப் அலேஹிஸ்லாம் அவருடைய கதையை சொல்லக்கூடாதான்னு போய் கேளுங்க அப்படின்னு அப்போ சில மனிதர்கள் போய் ரசூல்லாய் சல்லா அலையாமடத்தில் கேட்டாங்க நபிமார்களில் பலருடைய வளர வரலாற்றை நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் யூசுஃபுடைய கதையை மட்டும் இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே யூசுஃப் அலையாமருடைய கதை ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா தௌராத்வேதத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அந்த கதையை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எப்படி அவர் எப்படி வாழ்ந்தார் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த நேரத்தில் அல்லாஹலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான் இந்த சூறாவை இறக்கி வைத்தான் ஏன்னா சூரத் யூசுஃப் என்ற யூசுஃப் அலைய்ஸ்லாவுடைய சரித்திரத்தை முழுமையாக சொல்லக்கூடிய ஒரே சூறா குரானில் பல இடங்களில் மூசா அலையான்னு சொன்னால் பல இடங்களில் மூசா அலி இஸ்லாத்தை பற்றி வருது துணுக்கு துணுக்காக வரும் நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க இது வரைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நபிமாருடைய கதைகளும் ஒவ்வொரு இடத்திலும் தனித்தனியாக பல இடங்களில் வருது நிறைய வருது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தில் ஆனால் யூசுஃப் அல்லஸ்லாத்துடைய கதை மட்டும் அவருடைய சம்பவம் மட்டும் இந்த ஒரு இடத்துல தான் வருது வேறு குரான்ல எங்கேயுமே கிடையாது எந்த இடத்துலையும் யூசுஃப் அலைய்ஸ்லாத்துடைய சம்பவம் கிடையாது ஒரே ஒரு இடத்துல ஒரு சூறாவில் நிரப்பமாக அல்லாஹாலாக சொல்லிவிட்டான் வரிசையாக சொல்லுகின்றான் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது அவர்கள் இப்போ ஆரம்ப குழந்தையாக இருந்த காலத்தில் இருந்து அதுக்கு பின்னால் அவர்கள் எகிப்திலே ஆட்சி செய்யக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் உள்ள கதை அப்படியே வரிசையாக அல்லாஹாலா சொல்லிக் கொண்டே வருகின்றனர் அதில் ஆரம்பமாக அல்லாஹலா சொல்லுவது அலிஃப்லாம் ரா இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலிஃப்லாம் ரா இதுக்கு முன்னால் விளக்கம் சொல்லியிருக்கிறோம் இதுக்கு விளக்கம் யாரும் அதாவது சாதாரணமாக அது அவருடைய அனுமானமாகத்தான் சொல்ல முடியுமே தவிர உறுதியாக சொல்ல முடியாது அதனால்தான் வல்லாஹு ஆழம் விமுராதி என்று முடித்து விடுவார்கள் அல்லாஹால்தான் இதனுடைய கருத்தை தெரிந்தவன் என்பதாக சொல்லிவிடுவார்கள் அதே மாதிரி அலிஃப் லாம் ரா என்பதற்கு விளக்கம் சொல்லுவாங்க சில பேர் அலிஃப் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் லாம் என்றால் ஜிப்ரில் ரே என்று சொன்னால் அல்லாஹுடைய பேர் ரஹ்மான் என்பதாக சில பேர் அல்லது ரசூல்லாய் சல்லாசி பேர் ரஹீம் என்று வருகின்றது அந்த பேர் என்றெல்லாம் பல கருத்துக்களை சொல்லுவார்கள் ஆனால் எதுவுமே உறுதியானது முடிவானதல்ல அனுமானமானது தான் நம்ம எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால் அலிப்லாம் ரா என்பது முஸ்தபஹாத் இருக்கிறது அதில் உள்ளது அதாவது அர்த்தங்கள் சரியாக தெரிய முடியாத ஆயத்துகள் இருக்கின்றன அது அல்லாவுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி ஆயத்துகளில் உள்ளது இது ஆனால் ஒரு ஆயத் குரான் உள்ள ஒரு ஆயத் என்பதாக நம்ப வேண்டும் அலிப்லாம் தில்க ஆயாத்துல் கித்தாபில் முபீன் இவை சொல்லப்படக்கூடிய இவை பின்னால் சொல்லப்படக்கூடிய தெளிவான வேதத்தினுடைய வசனங்களாகும் தெளிவான வேதத்தினுடைய வசங்கள் வசனங்களாகும் இவை பின்னால் சொல்லப்படக்கூடியவை தெளிவான வேதத்தினுடைய வசனங்கள் தெளிவான என்று சொன்னால் ஹலால் ஹராம் ஹலால் எது ஹராம் என்று எது என்று தெளிவுபடுத்தக்கூடியது சட்டங்கள் எது எல்லைகள் எது மார்க்கத்தினுடைய எல்லைகள் எது நேர் வழி எது தவறான வழி எது நன்மை எது பாவம் எது என்பது பற்றியுள்ள விஷயங்களையெல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய வேதத்தின் வசனங்கள் இவை என்பதாக ஆரம்பத்தில் அல்லாஹலா குறிப்பிடுகின்றன சூற யூசுப் இருக்கின்றதை பொதுவாக இப்போ சூற தொகதுக்கு சொன்னமே அது மாதிரி ஒவ்வொரு சூராவுக்கும் சில சிறப்புகளை ரசூல்லாய் சல்லா அலையம் சொல்லி இருக்கின்றார்கள் பின்னால் உலமாக்களும் அதை வலியுறுத்தி பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதிலத்து உபயும் காப்ரல் அல்லாஹத்தாலும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லுகின்றார்கள் இதில் யூசுப் அலி அவர்கள் அடிமையாக ஆக்கப்பட்டு எகிப்திலே ஒரு அரசருடைய வீட்டிலே அந்த முதன் மந்திரியுடைய வீட்டிலே அவர்கள் இருந்தார்கள் என்ற வரலாறு சொல்லப்படுகின்றது அதிலிருந்து சம்பவம் பெரியது எப்போ வர்ஷியா சொல்லுவோம் இப்போ அடிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி வாழ்ந்திருந்தார்கள் என்ற சம்பவங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன இதிலிருந்து அடிமைகளாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய படித்துக்கொள்ளக்கூடிய பல பாடங்கள் இருக்கின்றன அதனால் சல்லல்ல அலையம் சொன்னார்கள் சூரத்தை யூசுப் உங்களுடைய அடிமைகளுக்கு சூரத்தை யூசுஃபை நீங்கள் கொடுங்கள் கற்றுக்கொடுங்கள் எவர் ஒருவர் எந்த ஒரு முஸ்லீம் இதை அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றாரோ தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லிக் கொடுக்கின்றாரோ தன்னுடைய அடிமைக்கு சொல்லிக் கொடுக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹால மவுத்துடைய சக்ராத்தை லேசாக்கி வைப்பான் மௌத்துடைய சக்ராத்து மௌத்தை லேசாக்கி வைப்பான் ஒரு உடலிலே ஒரு சக்தியை ஈமாளிலே ஒரு சக்தியை அல்லா தல்லா அவருக்கு கொடுப்பான் முஸ்லிமன் எந்த முஸ்லிமான மனிதரையும் பொறாமை கொள்வதை விட்டும் அல்லாஹல்ல பாதுகாப்பான் பொறாமை என்பது இங்கே பாருங்க யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் மீது அவருடைய சகோதரர்கள் பொறாமை வைத்து ஒரு பெரிய சரித்திரமே நடந்திருக்கின்றது அவர்கள் பொறுமை காத்தார்கள் பொறாமை வைக்கவில்லை அந்த பொறாமை கூடாது என்பதற்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சம்பவமாக இது இருக்கின்றது அதனால் பொறாமை வைக்கக்கூடிய சூழ்நிலை இதை படித்துக்கொண்டால் இதை தெரிந்து கொண்டால் ஏற்படாது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அதாவது பின்னால் விளக்கம் சொல்றாங்க யூசுப் அலே அவர்கள் தங்களுடைய சகோதரிகள் மூலமாக பல்வேறு விதமான துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் பொறாமையின் காரணமாக கிணற்றிலே தள்ளினார்கள் கடைசியாக அவர்கள் எகிப்து நாட்டினுடைய மிகப்பெரிய அரசராக ஆக்கப்பட்டார்கள் அல்லாஹின் அரச பதவிக்கு மேலாக நுபுவத்தி அவர்களுக்கு எதிரிகள் பொறாமை இவர்களுக்கு பொறுமை அதன் காரணமாக ஏற்பட்ட அந்த பொறுமையை பொறாமையை தள்ளிவிட்டு பொறுமையை மேற்கொண்டதின் காரணமாக அவர்களுக்கு இவ்வளவு பெரிய நிலை ஏற்பட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார் அதனால சூரத்துக்கு படித்துக் கொடுங்கள் படித்து அதனை படித்து பயன்பெறுங்கள் என்பதாக பொருளாக அதனாலதான் சொல்லுகின்றார்கள் கவலை உள்ள மனிதன் உலக உலகத்தினுடைய ஏதாவது ஒரு கவலை ஏற்பட்டு இருக்கின்றது பல கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார் கவலை கவலை நிறைந்த ஒரு மனிதர் சூரத் யூசுபை கேள்விப்பட்டால் கேட்டால் அவருக்கு அல்லாஹலா இஸ்திராகத்தை ஏற்படுத்துவார் நிம்மதியை ஏற்படுத்துவார் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் ஏன்னா சூரத் யூசுஃபில் அவ்வளோ பெரிய கவலைக்குரிய விஷயங்கள் நடந்தும் கூட அவர்கள் பொறுமையாக இருந்து தங்களுடைய காரியத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும்பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலை எல்லாம் மிக அற்பமானது சொற்பமானது அதனால் அந்த கவலையை தள்ளிவிட வேண்டும் என்ற நிலை மன மனோபாவம் மனிதனுக்கு ஏற்படும் என்ற காரணத்தால் சூரத் யூசுஃபை நீங்களும் போதுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தவருக்கும் கற்றுக் கொடுங்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் கற்றுக் கொடுங்கள் குறிப்பாக உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு அடிமைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் இங்கே அடிமைகள் இல்லாத காரணத்தால் வேலைக்காரர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லலாம் அதனால் கற்றுக் கொடுக்க சொல்லி சொல்லுகின்றார்கள் இன்னா அன்சல் குரு ஆன நரபியாத்து தெளிவாக இருக்கக்கூடிய வேதத்தின் ஆயத்துகள் திருவசனங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹலா சொல்லுகின்றான் இன்னா அன்சல் நாகு நிச்சயமாக இதை நாம் இறக்கி வைத்தோம் குரானன் அரபியன் அரபி மொழியை சேர்ந்த குரானாக அரபி மொழியைச் சேர்ந்த குரானாக நாம் இதை இறக்கி வைத்திருக்கின்றோம் லால் இலக்கும் தாப்பிலோன் நீங்கள் விளங்கி கொள்வதற்காக வேண்டி யாரை பார்த்து சொன்னா மக்காவாசிகளை பார்த்து வேறு மொழியில் இறக்கி வச்சுருந்தாங்கன்னா இந்த மொழியில் அவங்க மொழியில் இறக்கி வச்சே அவங்க தகராறு பண்ணாங்க நம்ப மாட்டேன்னாங்க வேறு மொழியில் இறக்கி வைச்சா எங்களுக்கு தெரியாத மொழியை கொண்டாந்து வந்து இவர் சொல்கிறாரு இவர் என்ன சொல்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது ஒரு சமயம் தப்பாகவும் சொல்லலாம் அவர் சொல்கிறது ரைட்டாக தப்பாரே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி சொல்லிவிடலாம் அதனால் அல்லாஹாலா அவங்க மொழியிலே அந்த குரானை இறக்கி வைத்தான் அரபி மொழியில் குரானன் அரபியன் அரபி மொழியைச் சார்ந்த குரானாக இதை நாம் இறக்கி வைத்துள்ளோம் லால் லகும் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அவங்க மொழியிலேயே அல்லா குரானை இறக்கி வைத்தாலும் கூட அல்லாஹுக்கு விருப்பமான மொழி அரபி மொழி தான் ஹதீஸ் ரசூல்லாம் சொல்லுகின்றார்கள் ஒஹிப் இன்னி ஒஹிபுல் அரப நான் அரபியர்களை விரும்புகின்றேன் லி சலாஸ் மூன்று காரணங்களுக்காக வேண்டி அரபியொன் நான் அரபியைச் சார்ந்தவன் வல் குரான் அரபியுன் குரான் அரபி மொழியில் இருக்கின்றது ஒ கலா மகளில் ஜன்னத்தை அரபியுன் சொர்க்கவாசிகனுடைய பேச்சு அரபியாக இருக்கும் இந்த மூன்று காரணங்களுக்காகவே நான் அரபியை விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லு இன்னொரு ஹததீசில அன்ன லிவா இன்ன லிவா அல் ஹம் அல்யாமதினாலே லிவா அல் ஹம்த் என்ற ஒரு கொடி என்னுடைய கரத்திலே கொடுக்கப்படும் படைப்புகளிலே என்னுடைய கொடிக்கு மிக சமீபமாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது கொடியினுடைய நிழலிலே தங்கி இருக்கக்கூடியவர்கள் அந்த நாளிலே அரபியர்களாக இருப்பார்கள் அப்படின்னா அரபியர்களிலே ஈமான் கொண்டு விசுவாசம் கொண்டு நம்பிக்கை கொண்டு செயல்பட்டவர்கள் என்பதாக பொருளாக சகாபாக்களை குறித்த சுல்லாஹ் அசால் சொல்லி காட்டுகின்றார் அதனால மிக சிறந்த ஒரு மொழியாக அல்லாதத்தால் அரபி மொழியை ஆக்கி வைத்திருக்காங்க உலகத்திலே இந்த மாதிரி மொழியே கிடையாது சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் சவால் விட்டு சொல்லலாம் அரபி மொழியை நன்றாக தெரிந்து கொண்டு தெரிந்தது தெரிந்தவர்கள் உலகத்தில் எந்த மொழிக்காரர் வந்தாலும் சரி அந்த மொழி சரி அந்த மொழி இந்த மொழிக்கு ஈடாக ஆகாது அதில் பல சிறப்புகள் இருக்கலாம் தமிழை பற்றி சொல்கிறாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே தோன்றிய மூத்த மொழி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழிலும் பலவிதமான விஷயங்கள் இருக்கின்றன தவறுகள் இருக்கின்றன பலவிதமான கோளாறுகள் இருக்கின்றன அரபி மொழி அப்படியல்லது ஏன்னா இது அல்லாஹாலா தேர்ந்தெடுத்தது அதனால் அரபி மொழி மிகச்சிறந்தது அதில் பல்வேறு விதமான சிறப்புகள் அமைந்து இருக்குன்னு அது நிறைய இருக்குது ஏராளமாக இருக்குது அதனால் அல்லாஹாலா இன்னான்சல்னா குரான் அரபியை இங்கே இன்னொரு கருத்தையும் நாம் விளங்க விளங்க வேண்டும் குரானே அல்லாஹத்தாலா அரபியில் இறக்கி வச்சிருக்கிறான் ஒருத்தர் இப்படி சொன்னார் ஒரு சட்டத்தை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அடி ஒராள் எப்படி சொல்கிறார் அதாவது குரான் அரபி மொழியைச் சேர்ந்தது அல்ல ஏன்னா குரானில் அரபி மொழி அல்லாத வேறு வார்த்தைகளும் இருக்கின்றன உண்மையில் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது மொழிகளுக்கு மேலே உள்ள எழுத்துகள் வார்த்தைகள் குரானில் இருக்குது அரபி அல்லாத வேறு மொழியில் உள்ளது நிறைய இருக்குது வேறு மொழியில் உள்ள வார்த்தைகள் குரானுக்குள்ளே இருக்கின்றன என்ன மின்ஷா அடுத்த வாரம் முடிஞ்சால் அது சில சில வார்த்தைகள் சொல்லுவாங்க சரி இப்ப அதனால குரான் வந்து அவர் சொல்றாரு அதை படிச்சுட்டு வந்த ஒரு ஆள் சொல்றாரு குரானுக்குள்ளே அரபி அல்லாத மொழியும் இருக்கின்றது என்ற காரணத்தினால் குரானை முழுமையாக அரபி மொழி என்று சொல்ல முடியாது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க அவர் காஃபிராயிடுவார் ஏன்னா இங்க அல்லாஹால சொல்றாங்க குரான் அரபியன் அரபியை அரபி மொழியை சேர்ந்த குரானாக இதை நாம் இறக்கி வைத்துள்ளோம் என்று அல்லாஹத்தால சொல்லுகின்றான் அவர் சொல்கிறார் அரபி மொழி கிடையாதுங்கிற முழுமையாக அரபி மொழி கிடையாது கலப்பு இருக்குது அப்படின்றார் இப்போ அவர் காஃபீர் ஆகிடுவார் அப்போ நாம் சொன்ன முதல்ல சொன்ன அதுக்கு விளக்கம் என்ன அரபி அல்ல அரபி மொழி அல்லாத வேறு வார்த்தைகள் கலந்திருக்கிறதுக்கு என்ன அர்த்தன்னு கேட்டால் அரபியில் ஒரு விச விஷயம் சொல்லப்படும் மு அரபு முஸ்தாரப் என்பதாக சொல்லுவார்கள் அதாவது அரபி மொழி அல்லாத ஒரு வார்த்தையை அரபிக்குள்ளே கொண்டு வந்து அந்த வார்த்தையை அரபியாகவே ஆக்கிவிடுவது அதுக்கு பேர் அரபு என்று சொல்லப்படும் அரபி மொழி அல்லாத வேறொரு வார்த்தையை அரபிக்குள்ளே கொண்டு வந்து அரபியாகவே ஆக்கி விடுவது அது அரபி தான் இப்போ முதல்ல வேறு மொழியாயிருந்து இங்கே கொண்டு வந்து நுழைக்கப்பட்ட பின்னால் அது அரபியாகவே ஆயும் இது ஷார்களுடைய புலவர்களுடைய பாடல்களில் ஏராளமாக வருகின்றன ஏராளமாக வருகின்றன அதை வைத்துத்தான் குரானுடைய கலாமை கலாம் ஷெரிப்பையும் அல்லாஹாலா அமைத்து வைத்திருக்கின்றார் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அதனால தான் அமர் அளி அல்லாஹால அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய புலவர்கள் உங்களுடைய புலவர்களுடைய அதாவது அரபு நாட்டு புலவர்களுடைய அந்த புலமைகளை அதாவது பாடல்களை நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் அந்த பாடல்களில்தான் உங்களுடைய ரப்புடைய கலாமுக்கு விளக்கம் இருக்கின்றது என்பதாக சொன்னார் ரப்புடைய கலாமுக்கு விளக்கம் அந்த பாடல்களிலே இருக்கின்றது என்பதாக சொன்னார் குரான்ல இப்னா அப்பாஸ் அல்லத்தலாங்க ஒருவர் ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்கின்றார் அந்த கேள்வி கிட்டத்தட்ட இருநூறு கேள்விகளை கேட்கின்றார் இருநூறு கேள்விகளுக்கும் இருநூறு பாடல்களை சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த ஆயத்து இந்த வார்த்தை அந்த பாடலிலே இருக்கின்றது அந்த ஷாகிர் அந்த கவிஞர் இந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தி இருக்கின்றார் ஆகவே இந்த வார்த்தைக்கு இன்னதுதான் அர்த்தம் என்பதாக சொல்லுகின்றார்கள் பயிரங்கே அரபி மொழி அதனால குரான அரபி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் அடுத்த மொழி வந்து இங்கே சேர்ந்திருந்தால் இது அரபியாக ஆக்கப்பட்டது என்ற காரணத்தினால் இன்ன அன்சலனாக குரானன் அரபியா என்பதாக சொல்லுகின்றான் என்பதாக குறிப்பிடப்படுகிறது அதாவது இப்படி சொல்லுவார்கள் அல்லாஹு தாலா வேதத்திலே சிறந்த வேதத்தை அஷ்ரஃபுல் குதும் வேதங்களிலே சிறந்தது குரான் அஷ்ரஃப் லுகாத் மொழிகளிலே சிறந்த மொழி அஷ்ரஃப் ருசுல் தூதர்களிலே சிறந்தவர் அஷ்ரஃபுல் மலாய்கா மலக்குகளிலே சிறந்தவர் அஷ்ரஃபுல் பிகா இடங்களிலே சிறந்தது அஷ்ரஃப் ஷுஹூர் மாதங்களிலே சிறந்தது அதாவது வேதங்களிலே சிறந்த அன்சல் அஷ்ரஃப் அல் அல்லாஹ் அஷ்ரஃப் அல் குத்துப் வேதங்களில் சிறந்ததை அல்லாஹாலா மொழிகளிலே சிறந்ததை கொண்டு இறக்கி வைத்தான் அலா அஷ்ரஃபுல் ருசுலி தூதர்களிலே மிகச் சிறந்தவரின் மீது அஷ்ரஃல் மலப் அஷ்ரஃபில் மலாய்கா மலக்குகளிலே மிகச் சிறந்தவரின் மூலமாக ஜிபிரல் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக ஃபி அஷ்ரஃபிள் பிகா உலக இடங்களிலேயே மிகச் சிறந்த ஒரு இடத்திலே ஒஃ அஷ்ரஃபி ஷுஹோர் மாதங்களிலே சிறந்த மாதத்திலே இறக்கி வைத்தான் என்பதாக சொல்லப்படும் அதாவது இந்த வேதம் சிறந்த வேதம் இந்த மொழி சிறந்த மொழி இது கொடுக்கப்பட்ட தூதர் சிறந்த தூதர் இதை கொண்டு வந்து கொடுத்த மலக்கு மலக்கானவர் மிகச்சிறந்த மலக்கு ஜிபிரல் அலா இஸ்லாமர்கள் எடம் அக்கா நகரம் மிக புனிதமானது ஊர்களிலேயே மிகச்சிறந்த ஊர் அது அதே மாதங்களிலே சிறந்த மாதம் ரமலான் மாதம் ரமலான் மாதத்திலே அல்லாஹால இதை இறக்கி வைத்தார் என்பதாக சொல்லப்படும் சரி இன்னா குரான் அரபியன் லால் தாக்கிலுன் என்று சொல்லிவிட்டு அடுத்த அந்த கதையை சம்பவத்தை அல்லாஹாலா ஆரம்பிக்கின்றார் அழகான சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றோம் என்று அல்லாஹத்தால் ஆரம்பிக்கணும் என் அல்லா அடுத்த வாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்போம் சூரத் ஹூத் முடிக்கப்பட்டு அல்லாஹினுடைய உதவியால் சூரத் யூசுப் என்பது ஆரம்பிக்கப்பட்டது இதற்கு முன்னால் சூர யூசுஃபினுடைய ஆரம்ப சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன சூரத் யூசுஃபிலே ஏராளமான படிப்பினைகள் மனித குலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன சூரத் யூசுஃபை ஒரு மனிதர் ஓதினால் அவர் மிக தெளிவுடையவராக உலக வாழ்க்கையை பற்றி நன்காக தெரிந்தவராக மரண நேரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சிரமங்களை அல்லாஹாலா அவரை விட்டும் லேசாக்கக்கூடிய நிலையில் உள்ளவராக அவர் ஆகிவிடுவார் அதேபோன்று சூரத் யூசுஃபை எவர் வழக்கமாக ஓதி வருகின்றாரோ அவரை எவரும் பொறாமை கொள்ள முடியாது அவர் மீது யாரும் பொறாமை கொள்ள மாட்டார் என்பதாகவும் ரசூ சல்லா அலுவலம் சொன்னார்கள் யூதர்கள் சிலர் கேட்டார்கள் அவருடைய கேள்விக்கு பதிலாக அல்லாத்தல சூரத் யூசுஃபை இறக்கி வைத்தான் அதை கேட்ட அந்த யூதர்கள் சில பேர் இஸ்லாத்திலே வந்தார்கள் இணைந்தார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது சூரத் யூசுஃபை மோதுகின்றவர் பலவிதமான படிப்பினைகளை பெறக்கூடிய நிலை உடையவராக ஆகிவிடுவார் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் தில்க ஆயா அலிப்லாம் தில்க ஆயா துல்கி தாபில் இது தெளிவான வேதத்தினுடைய வசனங்கள் என்பதாக அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் பொதுவாக திருக்குறானை பற்றி உள்ள ஒரு செய்தியை முதலாவதாக அல்லாஹாலா தெரிவிக்கின்றான் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் சில ஆயத்துகள் சில வசனங்கள் அது இந்த வேதத்தினுடைய வசனங்கள் வசனங்கள் என்று சொன்னால் அல்லாஹத்தாலாவினுடைய திருவசனங்கள் அது வேதத்தின் வசனங்களாக வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த வேதம் எப்படிப்பட்டது என்பதை அல்முபீன் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹல விளக்குகின்றான் தெளிவான வேதம் எந்தவிதமான களங்கமும் கிடையாது எந்த மாறுபாடும் கிடையாது எந்த கோளாறும் கிடையாது சிக்கல் சிரமங்கள் எதுவுமே கிடையாது கருத்து வேறுபாடு கிடையாது மனிதர்கள் இதை ஏற்றுக்கொண்டால் தெளிவான வழியை அது காட்டும் தெளிவான வாழ்க்கை முறையை அது உண்டாக்கி தரும் ஆகவே தெளிவான வேதத்தினுடைய வசனங்கள் இவை என்று அல்லாஹல குறிப்பிடுகின்றான் அடுத்து இன்னா அன்சல் நாக குரானன் நாம் இதனை அரபி மொழியைச் சேர்ந்த குரானாக இறக்கி வைத்தோம் என்று சொல்லுகின்றான் பொதுவாக மனிதர்கள் தங்களுக்குள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு மொழி என்பது அவசியமானது நாம் தமிழ் என்ற மொழியை பேசுகின்றோம் அதுபோன்று இங்கே ஆங்கிலம் உலகம் முழுவதும் பேசப்படுகின்றது உருது மொழி பேசப்படுகின்றது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உலகத்திலே இருக்கின்றன மொழி என்பது ஒரு மனிதனுடைய கருத்தை இன்னொரு மனிதன் விளங்கிக் கொள்வதற்குரிய சாதனமாக அல்லாஹாலா அமைத்து வைத்திருக்கின்றான் உலகத்திலே எத்தனையோ ஜீவராசிகள் உயிரினங்கள் இருக்கின்றன அவையெல்லாம் மனிதன் பேசுவதை போன்று பேசுவதில்லை மனிதனுக்கு தனி ஒரு ஆற்றலையும் அழகான மொழியையும் பேசும் திறனையும் அல்லா தள்ள தந்திருக்கின்றனர் ஒவ்வொருவரும் அவர் அவருடைய மொழியிலே தெளிவுபட பேசி தங்களுடைய கருத்தை அடுத்தவருக்கு சொல்லிக்கொள்ளுகின்றார்கள் உயிரினங்களிலே பலவை பல உயிரினங்கள் மொழி என்பது இல்லாமல் அதனுடைய ஒரு விதமான சப்தத்தின் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி கொள்ளுகின்றன காகம் இருக்கின்றது நமக்கு பார்த்தாது கா என்று கத்துகின்றது என்று தெரிகின்றது ஆனால் உண்மையிலேயே கா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அந்த துணி அது ஒரு கருத்தை தெரியப்படுத்துகின்றது அடுத்த காகம் அதனை விளங்கிக் கொள்ளுகின்றது ஒரு குருவி கீச் என்று சப்தமிடுகின்றது என்று சொன்னால் அது மற்ற குருவி அதனை விளங்கிக் கொள்ளுகின்றது என்ன சொல்லுகின்றது என்பதை அதே போன்று ஒவ்வொரு பிராணியும் நாய் குலைக்கின்றது என்று சொன்ன குலைக்கின்றது என்று சொன்னால் குறைக்கின்றது என்று சொன்னால் குலைக்க குறைக்கின்ற அந்த நாய் ஒரு விதமான தெரியப்படுத்துகின்றது அந்த பாஷை அடுத்த நாய்க்கு தெரியும் அது சண்டை போடுகின்றதா அல்லது சமாதானமாக பேசுகின்றதா என்று அதனுடைய குரலை கொண்டு குறைப்பதைக் கொண்டு மற்ற நாய்கள் விளங்கிக்கொள்ளும் இதுபோன்று உலகத்தில் உள்ள எல்லா பிராணிகளும் நமக்கு பார்த்தால் அது ஒரே மாதிரி தெரியும் யானை பிளிருகின்றது என்று சொல்லுவோம் யானையுடைய சப்தமும் அதற்கு ஒரு மொழியாகும் அல்லாஹாலா அருளியிருக்கக்கூடிய ஏராளமான ஞாபத்துகளிலே பாக்கியங்களிலே மொழி என்பது மிக முக்கியமானது மொழி என்பது இல்லாவிட்டால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தன்னுடைய கருத்தை தெரிவிப்பது என்பது சிரமமாக ஆகிவிடும் ஆனால் அதற்கு ஊடகமாக அல்லாஹத்தால நான் ஒரு மொழியிலே ஒரு விட விஷயத்தை சொல்லுகின்றேன் என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை என்னுடைய இந்த மொழியின் மூலமாக உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைப்பதற்கு உங்களுடைய காதுகள் வழியாக அல்லாதத்தால் அதை உள்ளே அனுப்புகின்றான் ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த பேச்சு உங்களுடைய காதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டு பிறகு நெஞ்சுக்குள்ளே சென்று அது இதயத்திலே பதிய வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் கட்டாயம் தேவை அதுதான் காற்று என்பது காற்று இல்லாவிட்டால் நான் சொல்லக்கூடிய மொழி வார்த்தை உங்களுடைய காதுகளிலே விழாது காற்று இல்லாத வெற்றிடத்திலே போய் நின்று கொண்டு சுமார் நூறு மைல்கள் நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு மேலே போன பின்னாலே காற்று மண்டலம் கிடையாது காற்று இல்லாத அந்த இடத்திலே போய் நின்று கொண்டு ஒருவர் பேசினால் இன்னொருவருக்கு கேட்காது அவர் பக்கத்தில் இருந்தாலும் சரி அவருக்கு கேட்காது காற்றினுடைய துணை கொண்டுதான் நான் பேசுகின்ற மொழி உங்களுடைய காதுகளை எட்டுகின்றது ஆக மொழி என்பது மனிதனுடைய கருத்தை தெரிவிப்பதற்கான இருந்தாலும் கூட அதை சேர்த்து வைப்பது காற்று என்ற மிகப்பெரிய நாமத்தாக இருக்கின்றது என்பதை காணுகின்றோம் இதுபோன்ற ஏராளமான விஷயங்கள் மொழி சம்பந்தப்பட்டவையாக சொல்லப்பட்டு இருக்கின்றன உலகத்திலே எல்லா பிராணிகளும் அவையவை எப்பொழுது பிறக்கின்றதோ அதிலிருந்தே தங்களுடைய மொழியை கற்றுக்கொள்ளுகின்றன தானாகவே கற்றுக்கொள்ளுகின்றன எந்த வாத்தியாரும் எந்த ஆசிரியரும் தேவையில்லை ஆனால் மனிதன் தன்னுடைய மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆசிரியர் தேவை சரி முதல் மனிதருக்கு யார் ஆசிரியர் முதல் மனிதர் ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு ஆசிரியர் அல்லாஹால அதை அல்லாஹ் குரால்லே சொல்லுகின்றான் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது வா அல்லம் அல் அஸ்மா குல்லஹா ஆதம் அலை அவர்களுக்கு நாம் அல்லாஹாலா மொழிகளை கற்றுக் கொடுத்தான் என்பதாக அல்லமா ஆதம் அல்லஸ்மா பெயர்களை கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான் அவர்களுக்கு எந்த பெயர்கள் தேவையோ எந்தெந்த பெயர்கள் அந்த காலத்திலே இருந்தனவோ மிக முக்கியமாக எந்த பெயர்கள் தேவைப்படக்கூடியவையாக இருந்தனவோ அந்த பெயர்கள் அனைத்தையும் ஆதம் அலையலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் ஆதம் அலிசலாம் அவர்களுக்கு ஒரு ஆசிரியர் உண்டு அவன் அல்லாஹால பிறகு ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மொழிகளை தங்கு தங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த மொழிகளையெல்லாம் தங்களுடைய மனைவி மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஹவ்வாவுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் மொழி இப்படி உருவாகி வந்தது உலகத்தில் உள்ள இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகளிலே அரபு மொழி என்பது மிக வளமானது மிக அற்புதமானது சென்ற முந்தா முன்னால் உள்ள அந்த கருத்துகளிலும் விளக்கம் சொல்லப்பட்டது ரசூல்லாய் சல்லூல்லா அலையாமர்கள் சொன்னார்கள் இன்னி ஒஹிபுல் அரபு நான் அரபி மொழியை விரும்புகின்றேன் ஏனென்று சொன்னால் அன்னி லிய அரபி நிச்சயமாக நான் அரபியாக இருக்கின்றேன் வல்குரானும் அரபி யுன் குரானும் அரபி மொழியில் உள்ளதாக இருக்கின்றது ஓ கலா மோகல் ஜென் சொர்க்கவாசிகளுடைய பேச்சும் அரபி மொழியாக இருக்கும் ஆகவே நான் அரபி மொழியை விரும்புகின்றேன் என்று ரிசுல்லாய் சொல்லி சொல்லம் சொன்னார் மனிதர்களுக்கெல்லாம் தலைவர் படைப்பிடங்களுக்கு தலைவராக ரசூல்லாய் செல்லுல்லாஹே செல்லும் அவர்கள் ஒரு மொழியை விரும்பி என்று சொன்னால் அந்த மொழி உலகம் முழுவதும் விரும்பப்படக்கூடிய மொழியாக இருக்க வேண்டும் உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய மொழியாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் மூன்று காரணங்களை சொல்லுகின்றார்கள் நான் அரபி குரான் அரபி மொழி சொர்க்கவாசினுடைய மொழி அரபி என்பதாக இன்னொரு இப்படியும் சொல்லப்பட்டு இருக்கின்றது நாளில் எனக்கு ஒரு கொடி கொடுக்கப்படும் அதை நான் என்னுடைய கையிலே பிடித்திருப்பேன் அந்த கொடிக்கு பெயர் லிவா உல் என்பதாக சொல்லப்படும் ஹம்த் புகழ் கொடி என்பதாக சொல்லப்படும் அந்த கொடிக்கு கீழே முதன் இடம் பெறுபவர்கள் அரபிக அரபியர்கள் என்பதாக சுல்லாசல்லா அலுவலிஸ்லம் சொன்னார் கொடியினுடைய நிழலிலே இருக்கக்கூடிய முதல் இடம் பெறக்கூடியவர்கள் அரபி மொழி படி அரபி அரபி இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதாக சொன்னார் அதாவது ஈமான் கொண்டு அரபியர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களைச் சார்ந்தவர் என்பதாக சொன்னார் ஆகவேதான் உலகத்திலேயே மிகச்சிறப்பான வேதம் மிக மொழியாகி அரபு மொழியிலே இறக்கப்பட்டது என்ற விபரமும் இதற்கு முன்னால் உள்ள விளக்கங்களிலே சொல்லப்பட்டது அப்படி அல்லாஹாலா குரானே அரபி மொழியில இறக்கி வைத்து மிக நுணுக்கமான மொழி ஒரு வார்த்தை என்று சொன்னால் அந்த வார்த்தைக்குள்ளே ஏராளமான கருத்துகள் வேறு எந்த மொழியிலும் அந்த மாதிரி பார்க்க முடியாது நிறைய முன்னாலும் ஆரம்பத்தில் சூரத்தில் பக்ராவிலே விளக்கம் சொல்லி இருக்கின்றோம் உதாரணமாக தமிழில் ஒரு வார்த்தை என்று எடுத்துக்கொள்வோம் வந்தான் என்று சொன்னால் வானா என்று அந்த எழுத்தை எடுத்துவிட்டு இந்தான் என்று சொன்னால் அர்த்தமே வராது அல்லது வானா இந்த அண்ணா எடுத்துவிட்டு தான் என்று சொன்னால் ஒரு சமயம் ஒரு அழு வார்த்தை ஒரு அர்த்தம் வரும் தான் என்று சொன்னால் நான் என்பதாக சொல்லலாம் தானாவை எடுத்துவிட்டால் அவருக்கு பிறகு அதுக்கு வாசிக்கவே முடியாது வெறும் இன்னண்ணாவை வைத்து கொண்டு அர்த்தமும் சொல்ல முடியாது ஆனால் அரபி மொழி அப்படி அல்ல ஒரு வார்த்தை என்றால் அந்த வார்த்தையில் ஒரு எழுத்து போக்கப்பட்டால் அந்த மீதி இருக்கக்கூடிய எழுத்தில் இன்னொரு அர்த்தம் வரும் இரண்டு எழுத்துகள் போக்கப்பட்டால் வேறொரு அர்த்தம் வரும் மூன்றாவது எழுத்து போக்கப்பட்டாலும் ஒரு அர்த்தம் வரும் ஐந்து ஆறு எழுத்துக்கள் கொண்ட ஒரு வார்த்தை என்று சொன்னால் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை கொண்டும் கூட ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை கணிக்க முடியும் உதாரணமாக ஹபுர் என்று இருக்கின்றதை வைத்துக் கொள்வோம் உதாரணத்துக்கு ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்கின்ற எல்லா வார்த்தைக்கும் அப்படியே சொல்ல முடியும் ஹபுர் என்று ஒரு வார்த்தை இருக்கின்றது ஹபுருனா புதைகொழி அப்படின்னு சொல்லுவோம் நீக்கிவிட்டால் என்பது இருக்கும் அதை பர் என்று வாசிக்கலாம் வாசிக்கலாம் புர் என்றும் வாசிக்கலாம் என்பதாக பொருள் கரை கடல் கரை அது கரை என்று சொன்னால் நன்மை என்று அர்த்தம் புர் என்று சொன்னால் கோதுமை என்று அர்த்தம் காஃபை எடுத்துட்டாலும் வாசிக்கலாம் சரி நடுவில் இருக்கக்கூடிய பேயை எடுத்துக்க எடுத்துட்டீங்க ஹாஃபு ரே மட்டும் இருக்குது கரு என்று வாசிக்கலாம் கருன்னா குளிர்ச்சின்னு அர்த்தம் அல்லது கிர் என்றும் வாசிக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் அல்லது குர் என்று சொல்லணும் வாசிக்கலாம் அதுக்கும் ஒரு அர்த்தம் கடைசி எடுத்து ரேயை எடுத்துட்டீங்க ஹாஃபு பே இருக்கும் ஹப்ப அல்லது கிப்ப குப்ப என்று வாசிக்கலாம் அதுக்கு அர்த்தம் இப்படி ஒரு எழுத்தை எந்த எழுத்தை எடுத்து விட்டாலும் சரி அதற்கு அர்த்தம் உண்டு அல்லாஹுக்கு சொல்லப்படுகின்றது அல்லவா முன்னால் நிறைய பல தடவை இருக்கிறேன் அல்லாஹ் என்று சொன்னால் அலிஃபில் இருக்க அல்லாஹ் என்பதில் இருக்கக்கூடிய அஞ்சு எழுத்து அல்லாஹில் அஞ்சு எழுத்து அலிஃப் ரா லாமு ரெண்டு லாமு ஒரு அலிஃபு ஒரு ஹே மூணு லாம் வரும் அல்லாஹ் என்பதில் மூணு லாம் வரும் ஒரு அலிஃப் ஒரு ஹே அஞ்சு எழுத்து மொத்தம் அல்லாஹ் என்பதில் அலிஃபை எடுத்து விட்டால் என்று வாசிக்கலாம் லில்லாகியில உள்ள முதல் லாமை எடுத்து விட்டால் என்று வாசிக்கலாம் லில்லாகி என்று சொன்னால் அவ அல்லாஹுக்காகவே லகு என்று சொன்னால் அவனுக்காக என்பதாக அர்த்தம் லகு என்பதிலே உள்ள லாமை எடுத்துவிட்டாலும் கூட ஹூ என்று வாசிக்கலாம் ஹூ என்று சொன்னால் அவன் அப்படின்னு அர்த்தம் எந்த வார்த்தை எந்த எழுத்தை எடுத்தாலும் அல்லாஹுவையே குறிக்கக்கூடிய ஒரு வாசகமாக ஒரு வார்த்தையாக அல்லாஹாலா அல்லாஹ் என்ற வார்த்தையை அமைத்து வைத்திருக்கின்றான் தனக்கு பெயராக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று சொல்லப்பட்டது இதுபோன்று குரானிலே அரபி மொழியிலே எந்த எழுத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ஹசன் என்று இருக்கின்றது அதிலே உள்ள ஹேயை எடுத்து விட்டால் சின் என்பதாக சொல்லுவோம் சின் என்று சொன்னால் வயது என்ற அர்த்தமும் உண்டு பல் என்ற அர்த்தமும் உண்டு இது மாதிரி எந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு எழுத்தை நீக்கினால் ஒரு அர்த்தம் வரும் வேற ஒரு அர்த்தம் வரும் இன்னொரு எழுத்தை நீக்கினால் வேறு ஒரு அர்த்தம் வரும் நான்கு எழுத்துக்கள் உள்ளதிலே ரெண்டு எழுத்தை நீக்கினால் மீதி ரெண்டு எழுத்துக்கு ஒரு அர்த்தம் வரும் கடைசியிலும் ஆரம்பத்திலும் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களை சேர்த்தால் வேறொரு அர்த்தம் வரும் இப்படி பல அர்த்தங்கள் ஒரு வார்த்தையிலே வரக்கூடிய ஒரு மொழி உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது சில மொழிகளிலே ஒன்று ரெண்டு வார்த்தை நான் முதல்ல சொன்ன வந்தான் அப்படிங்குற தான் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும் அவ்வளோதான் அதை தவிர வேறு வார்த்தை வேறு அர்த்தங்களை கொண்ட வார்த்தைகளை உருவாக்க முடியாது அதில் இருந்து இதுபோன்று எந்த வார்த்தைகளை சொன்னாலும் அது ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி உருதுவில் இருந்தாலும் சரி வேறு எந்த மொழியில் இருந்தாலும் சரி அரபு மொழி சா சம்பந்தப்பட்டதாக அதிலே இருந்தால்தான் அந்த வார்த்தையில வேறொரு கருத்தை கொண்டு வர முடியும் தவிர எல்லாருமே முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான மொழி அரபு மொழி என்பது பொதுவாக மொழி என்பது மனித இனத்திற்கு சொந்தமாக அல்லாத்தால் ஆக்கி தந்திருக்கின்றான் அதிலே உயர்ந்த ரகமான உயர்ந்த நிலை உடைய அரபு மொழியிலே இந்த குரானை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் என்ன அன்சல் நாகு அரபியன் அரபி மொழியைச் சேர்ந்த குரானாக இதனை நாம் உமக்கு நாம் இறக்கி வைத்துள்ளோம் நிச்சயமாக நாம் இறக்கி வைத்துள்ளோம் ஏனென்று சொல்வார் ரசூல்லாய் சல்லா அலுவல்லம் அவர்கள் அரபு நாட்டிலே பிறந்தார்கள் அரபு மக்களுக்கு மத்தியிலே பிறந்தார்கள் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் அல்லாஹாலாவின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய அந்த வகை செய்தி அது அரபு மொழியிலே தான் அவர்கள் விளங்கி கொள்ள முடியும் இல்லாவிட்டால் என்ன சொல்லுவார்கள் ஏதோ ஒரு மொழி பேசுகின்றார் ஏதோ ஒரு கருத்தை சொல்லுகின்றார் அவர் என்ன சொல்லுகின்றார் என்று விளங்கவில்லை அவர் எதை சொல்லுகின்றாரோ அதுதான் சட்டம் அவர் எதை சொல்லுகின்றாரோ அதைத்தான் கேட்க வேண்டும் நமக்கு ஒன்றுமே புரியவில்லை என்பதாக சொல்லிவிடுவார்கள் அவர்கள் புரியக்கூடிய அரபு மொழியில இறக்கி வைத்தே அவர்கள் அதனை மறுத்தார்கள் அதற்கு விதமான காரணங்களை சொன்னார்கள் மறுப்பதற்காக பல காரணங்களை எல்லாம் சொன்னார்கள் அரபு மொழியிலே இறக்கி வைக்கப்பட்ட நேரத்தில் குரானை உண்மையிலேயே அவர்கள் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது என்பதாக நம்பினார்கள் ஆனாலும் பிடிவாதத்தின் காரணமாக தங்களுடைய பொறாமையின் காரணமாக தங்களுடைய தவறான கொள்கைகளின் காரணமாக அதனை மறுத்து என்ற வரலாற்றை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் ஆக அப்படிப்பட்ட அல்லாஹத்தாலா அப்படிப்பட்ட மொழியிலே அல்லாஹத்தாலா இந்த அற்புதமான குரானை இறக்கி வைத்ததாக முதலாவதாக குறிப்பிடுகின்றான் சொல்லிவிட்டு லால்லக்கும் தாக்கிலோன் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி என்றும் சொல்லுகின்றான் இப்போ நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு அரபு நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல மக்காவாசிகள் மதீனவாசிகளுக்கு மட்டுமல்ல அரபு நாட்டு அரபு மொழி பேசக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தான் லால்லக்கும் நீங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார வார்த்தை உலகத்தில் உள்ள எல்லாரும் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டிதான் அவர் எந்த மொழியை பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி நன்றாக விளங்குவதற்கு தகுதி பெற்றதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அரபு மொழியில்தான் உண்டு என்பதையும் அல்லாஹத்தால இங்கே விபரிக்கின்றன தாக்கிலோன் நீங்கள் அதனை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி என்பதாக அடுத்து ஒரு ஒரு ஆயத்தை சொல்லி முடித்தவுடனே அடுத்த அல்லாஹத்தால சூரத் யூசுஃபுடைய யூசுஃப் அலை சலாத்துடைய அந்த சம்பவம் சம்பந்தமாக விஷயத்தை ஆரம்பித்து விடுகின்றான் நஹனு நகுஸ் அலைக்க அஹசன் அல் நாம் உமக்கு விபரிக்கின்றோம் கதைகளில் அழகானதை நாம் உமக்கு உபரித்து சொல்லுகின்றோம் என்று ஆரம்பிக்கின்றான் கதைகளில் கதை என்பது கற்பனையாக சொல்லப்படும் கதைன்னு சொல்லக்கூடாது சம்பவங்களில் வரலாறுகளில் வரலாறுகளில் மிக சிறந்த மிக அழகானதை உமக்கு நாம் விப விபரமாக சொல்லுகின்றோம் ஏனென்று சொன்னால் இது அழகான கதை அழகான சம்பவம் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் யூசுப் அலேஸ்வலாத்துடைய அந்த சம்பவத்தை இந்த சூரா கடைசி வரைக்கும் அழகான சம்பவமாகவே குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது யாராவது ஒருவர் இப்படி சொல்லுகின்றார் இதை அழகான காதல் கதையெல்லாம் இருக்குதுங்க இது என்ன அழகான கதையா என்று சொல்லுவாரையானால் அவர் குரானுடைய வாசகத்தை மறுக்கின்றார் என்பதாக பொருளாகும் முன்னாலே சொன்ன போனவாரம் சொன்ன போனதில சொன்னோம் அதாவது இது அரபி இந்த குரானை அரபி மொழி என்பதாக நான் முழுமையாக நம்ப மாட்டேன் அரபு மொழியும் இருக்கின்றது அரபி அல்லாத மொழியும் கலந்து என்று ஒருவர் சொன்னால் அவர் காபிராகிவிடுவார் ஏன்னா அல்லாஹால குரானன் அரபியன் என்பதாக சொல்லுகின்றான் அரபி மொழியைச் சேர்ந்த குரான் என்பதாக ஒருவர் எப்படி சொல்லுகின்றார் இது அரபி மொழியைச் சேர்ந்த குரான் என்பதாக முழுமையாக சொல்ல முடியாது இதில சில வார்த்தைகள் சில வசனங்கள் அரபி மொழி அல்லாதது கலந்து என்பதாக சொன்னால் அவர் குஃபுர் உடையவராக என்பதாக சட்டம் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒருவர் எப்படி சொல்லுகின்றார் இதை அழகான சம்பவம் என்பதாக நான் சொல்ல என்பதாக இதை அழகான சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றன உலகத்திலே இதை அற்புதமான சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றன இதை அழகான சம்பவம் என்பதாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக சொன்னால் அவரும் குஃபுருடையவராக ஆகிவிடுவார் இல்லை என்னொரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு அஹசன் அல் சம்பவங்களில் வரலாறுகளில் மிக அழகானது அஹசன் ஹசன் என்று சொன்னால் அழகு அஹசன் என்று சொன்னால் ரொம்ப அழகு மிக அழகான சம்பவத்தை உமக்கு நாம் இறைக்க நாம் விவரிக்கின்றோம் உமக்கு விவரிக்கின்றோம் என்று அல்லாஹத்தல்லா குறிப்பிடுகின்றான் அப்போ யூசுப் அலைய சொல்லாத்துடைய வரலாறு மிக அழகான வரலாறு என்பதாக சொல்லும் பொழுது ரசூல்லாய் சல்லா அலையாவுடைய வரலாறு மிக அழகானதா இல்லையா என்று ஒரு கேள்வி வரும் அல்லாஹத்தலா யூசுஃப் அலெஸ் சொல்லாத்துடைய வரலாற்றைத்தான் மிக அழகானது என்று சொல்லியிருக்கின்றான் அதனால உலகத்தில் எல்லா வரலாறுகளை விட இதுதான் அழகானது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லமுடைய வரலாறு கூட அழகானது அவ்வளோ அழகானது அல்ல என்பதாக இதிலிருந்து தெரிய வெளி வெளி தெரிகின்றது ஆனால் உண்மை அப்படி அல்ல இது அழகான சம்பவம் என்று சொல்லப்பட்டாலும் கூட ரசூல்லாய் சல்லாஹ் அலி வச இது ஒரு தோரணையிலே ஒரு வியூ ஒரு வகையிலே ஒரு அமைப்பிலே ஒரு விதத்திலே இது அழகானது ஆனால் ரசூல்லாய் சல்லாஹ் அலி வல்லமுடைய வரலாறு எல்லா விதங்களிலும் அழகானது எல்லா விதங்களிலும் அழகான எந்த வகையை எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த துறையிலே அந்த முறையிலே அந்த பாட்டையிலே அது மிகச் சிறப்பாக அழகாக அமைந்து விடும் ரசூல்லா இவல்லாஸ் எல்லாம் அவர்கள் அதனால அதற்கு இது மாற்றமாக ஆக அது மாற்றமாக ஆகாது என்பதாக கருத்து சொல்லுகின்றார்கள் யூசுஃப் அல்ல அவர்கள் உலகத்தினுடைய அழகையெல்லாம் அல்லாஹாலா ஒரு உருண்டையாக ஆக்கி அதிலே பாதி அழகை அல்லாஹாலா யூசுப் அலையாம் அவர்களுக்கு தந்திருந்தான் மீதி பாதிதான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பங்கு போட்டு கொடுக்கப்பட்டது என்பதாக பல தடவை கேள்விப்பட்டு பட்டோம் சொல்லி சொல்லியிருக்கிறோம் இப்போ யூசுஃப் அலையாம் அவருடைய அழகு அவ்வளவு சிறந்தது சரி யூசுஃப் அலையாம் அவர்கள் சிறந்த அழக அழகரா அல்லது ரசூல்லாய் சல்லா அலையாம் அவர்கள் அழகானவரா என்று சொன்னால் அந்த விவாதத்தில் வலமாக்கல் தீர்ப்பளிக்கின்றார்கள் யூசுஃப் அலே இல்லாம் அவர்களுடைய அழகை விட ரசூல்லாய் சல்லா அலையம் அவருடைய அழகு மிகச் சிறந்தது என்பதாக யூசுப் அலிஸ்லாம் அவருடைய அழகு எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு ஒரே விதமான அழகு அவர்களை பார்த்தால் ஒரு அழகான தோற்றம் தெரியும் எப்பொழுது பார்த்தாலும் அந்த அழகான தோற்றம் தெரியும் எப்பொழுது பார்த்தாலும் அழகான அந்த தோற்றம் தெரியும் அந்த தோற்றம் என்பதெல்லாம் மாறாது அழகு அழகாகவே இருக்கும் அதே மாதிரி அழகாக இருக்கும் ஆனால் ரசூல்லாய் சல்லா அலையுடைய அழகு எப்படிப்பட்டது சொன்னால் ஒவ்வொருவருடைய கண்ணுக்கும் ஒவ்வொருவருடைய கண்களுக்கும் தனித்தனி அழகாக அல்லாஹால அமைத்து வைத்திருக்க அமைத்து வைத்திருந்தான் அபுபக் சித்தீக் அலி அல்லாஹால அவர்கள் எவ்வளவு அழகானவராக ரசூல்லாய் சல்லாம் பார்த்தார்களோ அதே அளவுக்கு அழகை உமர் அல்ல காணவில்லை உமருக்கு எவ்வளவு அழகு தெரிந்ததோ அதை மற்ற சஹாபி காணவில்லை ஒவ்வொருவரும் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்களோ அவ்வளவு நெருக்கத்திற்கு தகுந்தவாறு அந்த அழகை அல்லாஹ் கூட்டி காண்பித்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற மற்ற மனைவிமார்களும் இருந்தார்கள் ஆனால் ஆயிஷா அல்லாத்தால அவர்கள் மீது ரசூல்லாம் அவர்களுக்கு தனி பிரியம் இருந்தது பல தடவை கேள்விப்பட்டோம் அலிசலாம் அவர்களுடைய அழகை பார்த்து அந்த மிசிறு நாட்டு பெண்கள் எல்லாம் தங்களுடைய விரல்களை நறுக்கி கொண்டார்கள் கத்தியின் மூலமாக என்னுடைய கணவர் முகமது சல்லா அலி சொல்லம் அவருடைய அழகை உண்மையான ஹக்கீக்கத்தான அழகை அந்த பெண்கள் கண்டிருந்தால் அவர்கள் கையை அல்ல அவர்கள் தங்களுடைய ஈரல்களை கிழித்து கிழித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதாக சொன்னார் அவருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அதாவது உள்ளே இருக்க நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இதயத்தை கிழித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் என்பதாக சொன்னார் அவ்வளோ அழகு என்னுடைய கணவர் என்பதாக அன்னை ஆயிஷா அல்லாஹால சொல்லித் தந்தார்கள் ரசூல்லாய் சல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் அவருடைய மடியிலே அன்னை ஆயிஷா அல்லாஹால படுத்திருந்தார்களா அந்த நேரத்திலே பௌர்ணமியுடைய நேரம் வானத்திலே முழு சந்திரன் பிரகாசமாக அழகாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆயிஷாரு அல்லாஹால அவர்கள் வானத்தை பார்த்து படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சந்திரனை பார்த்தார்கள் ரசூல்லாய் சல்லா அலிஸ்வல்லாம் அவருடைய முகத்தை பார்த்தார்கள் சந்திரனை பார்க்கின்றார்கள் முகத்தை பார்க்கின்றார்கள் என்ன விஷயம் என்பதாக கேட்ட பொழுது அனை ஆய்சாரல் இல்லாத அவர்கள் சொன்னார்கள் இந்த சந்திரன் அழகா அந்த சந்திரன் அழகா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொன்னார் என்ன நினைக்கின்றாய் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை விட இந்த முகத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் மிக அழகானது என்பதாக சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார் ஆக அழகான கதை அழகான வரலாறு என்பதாக யூசுப் அலி இஸ்லாமருடைய வரலாற்றை அல்லாஹாலா சொல்லும் பொழுது ரசூல்லா சல்லா அலிஸ்லாமருடைய வரலாறு அழகானது அல்லவிடக் கூடாது என்பதற்கான இந்த விளக்கங்களை எல்லாம் மொலமாக்கள் சொல்லித் தருகின்றார் சரி இதை அஹசனுல் ஹசஸ் அழகான சம்பவம் அழகான வரலாறு மிக அழகான வரலாறு என்று அல்லாஹல்ல ஏன் சொன்னான் என்று கேட்டால் வெறுமனே இந்த கதைய ஒரு காதல் கதை காதல் நவீனம் அப்படிங்கிறது நாலு அழகு அப்படிங்கிற அர்த்தம் அல்ல இதில் ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன நிறைய இடையிலடையில் சொல்லுவோம் அதையெல்லாம் கவனத்தில் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இதற்குள்ளே அடக்கப்பட்டு பலவிதமான படிப்பினைகள் பலவிதமான ஞானங்கள் இதற்குள்ளே அடக்கப்பட்டு நபிமார்களுடைய வரலாறுகள் முதலாவதாக இதில் சொல்லப்படுகின்றது யாக்கூப் அல்ல அவர்கள் ஆரம்பித்து யூசுப் அலேஸ்லாம் அவருடையது மற்ற நபிமார்கள் எல்லாம் சில விஷயங்கள் சொல்லவும் நல்லடியார்கள் நல்ல மனிதர்கள் சாலிகைன்களை பற்றியுள்ள வரலாறுகள் இதிலே குறிப்பிடப்படுகின்றன மலக்குகளை பற்றி சில செய்திகள் சொல்லப்படுகின்றன சைத்தான்களை பற்றியுள்ள செய்திகளும் சொல்லப்படுகின்றன ஜின்களுடைய சில வரலாறுகளும் இந்த சூரத்தை யூசுஃபிலே உண்டு கால்நடைகளை பற்றியும் அல்லாஹத்தலா இதிலே குறிப்பிடுகின்றான் பறவைகளை பற்றியும் அல்லாஹத்தலா சொல்லுகின்றான் ஆட்சியாளர்களுடைய சில வரலாறுகளை அல்லா குறிப்பிடுகின்றான் வியாபாரிகள் சம்பந்தப்பட்ட வரலாற்றை குறிப்பிடுகின்றான் விலமாக்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் சொல்லுகின்றான் அறிவில்லாத மக்கள் நடந்து கொள்ளக்கூடிய சில கருத்துகளையும் விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் சொல்லுகின்றான் ஆண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பல கருத்துகளையும் குறிப்பிடுகின்றான் பெண்கள் சம்பந்தமாக அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை பற்றி அல்லாத்தல குறிப்பிடுகின்றான் அவர்களுடைய தந்திரங்கள் ஏமாற்று வேலைகள் அவர்கள் ஆண்களை மயக்குவது ஆகியவை பற்றியுள்ள விஷயங்களையெல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்றான் இதில் தவஹ இதை பற்றி அல்லாஹால நிறைய சொல்லித் தருகின்றான் அல்லாஹால ஏகத்துவத்தை பற்றி குறிப்பிடுகின்றான் சில சட்டங்கள் ஹிக்கு சம்பந்தமான சில சட்டங்களையும் அல்லாஹால குறிப்பிடுகின்றான் கனவு சம்பந்தப்பட்ட சில விளக்கங்களை சொல்லுகின்றான் கனவுக்கு தாபீர் சொல்லுவதை பற்றியும் விளக்கங்களை சொல்லுகின்றான் அரசியல் நடத்துவது எப்படி அரசியலிலே எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்திலே ஆட்சிகளை வீற்றிருப்பவர்கள் மக்களுடைய நலன்களை எல்லாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹால சொல்லுகின்றான் குடும்ப உறவு முறை வாஷரா என்பதை பற்றி அல்லாஹால குறிப்பிடுகின்றான் வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் அனைத்தையும் அல்லாஹத்தலா இதிலே சொல்லி காட்டுகின்றான் இது மாதிரி சம்பந்தப்பட்ட துனியா சம்பந்தப்பட்ட ஏராளமான விளக்கங்களை அல்லாஹால சொல்லுவதன் காரணமாக இது மிகப்பெரிய அழகான கதையாக அதைய அழகான வரலாறாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது எல்லாவற்றை விட காதலர் காதலி காதலர்களுடைய விஷயங்கள் காதலன் காதலியுடைய விஷயம் அல்லாஹால மீது காதல் கொள்ளக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த யூசுப் ஜலீஹாவுடைய கதையை அல்லாஹாலா அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் இப்படி ஏராளமான பல விஷயங்கள் சூரை யூசுப்பிலே குறிப்பிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹலா இதை அழகான அஹசனுல் கசஸ் என்பதாக வர்ணிக்கின்றான் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆகவேதான் ரசூல்ல சொன்னார்கள் சூர யூசுஃபை உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள் வேலைக்காரர்களுக்கு அடிமைகளுக்கு என்று சொல்லுகின்றார்கள் பொதுவாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் எந்த ஒரு முஸ்லீம் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தினருக்கு இதனை கற்றுக் கொடுத்து அதை படித்து கொடுக்கின்றார்களோ ஹவன் அல்லாஹு அலி சக்ராத்தில் சக்ராத் கஷ்டமான நிலையை அல்லாஹால லேசாக்கி வைப்பான் அவருக்கு உடலிலே ஒரு விதமான பலம் மனோபலத்தையும் உடல் வலிமையும் அல்லாஹல்ல தருவான் முஸ்லிமன் இதை கற்று இதை படித்து இதனுடைய கருத்துக்களை தெரிந்தவர் எந்த ஒரு முஸ்லிமான மனிதரின் மீது பொறாமை வைக்காமல் இருக்கக்கூடிய தன்மையை அல்லாஹல்ல அவருக்கு தந்து விடுவான் ஏனென்று சொன்னால் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களின் மீது அவர்களுடைய சகோதரர்களே பொறாமை வைத்ததின் காரணமாக இந்த கதையே உருவானது யூசுஃப் அலையாத்துடைய சம்பவம் அவர்களுடைய சகோதரர்களுடைய பொறாமையின் காரணமாகவே உருவாக்கப்பட்டது இந்த பெரிய நெடிய சம்பவம் அழகான சம்பவம் அஹரு கசஸ் என்று பெயர் ஏற்பட்டது அவருடைய சகோதரர்களுடைய பொறாமைகள் அந்த பொறாமை என்னென்ன தீய விளைவுகளை ஏற்படுத்துகின்றது யார் பொறாமைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு எப்படியெல்லாம் அல்லாஹால நன்மைகளை செய்கின்றான் என்ற விவரங்களை எல்லாம் இதிலே அல்லாஹால தந்து விடுகின்றான் என்று குறிப்பிடுகின்றார்கள் இதுபோன்று ஒரு மனிதர் பொறாமை கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் அதாவது மற்றவர் அவர் மீது பொறாமை வைக்கின்றார் அந்த பொறாமையிலே ஒரு பொறுமையோடு இருந்து பொறுமை காத்து அந்த பொ தவிர்த்து வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக் கொண்டு அல்லது பொறாமை வைக்கக்கூடிய சூழ்ச்சியின் காரணமாக இவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டு அந்த சிரமங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால் அந்த தன்மை இவரிடத்தில் வந்துவிட்டால் அல்லாஹல்லாவிற்கு மிகப்பெரிய பதவியை தருகின்றான் உலகத்திலும் தருவான் ஆகிரத்திலும் தருவான் என்ற வரலாறும் சூர யூசுஃபிலே முறைக்கப்பட்டு இருக்கின்றது அமைக்கப்பட்டு இருக்கின்றது ஆகவே தான் இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் மூலமாக பலவிதமான படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆயத்துக்களுக்கு விளக்கம் சொல்லி அதற்குரிய படிப்பினை விளக்கங்கள் சொல்லப்படும் பொழுது அதை கவனத்தில் கொண்டு கேட்க வேண்டும் என்பதும் இங்கே குறிப்பிடப்படுகின்றோம் நஹரு நகுஸ் அஹன் அல் ஹசஸ் நாம் உமக்கு விபரிக்கின்றோம் அழகான வரலாற்றை விபரித்து சொல்லுகின்றோம் பிமா அவுஹா இலைகல் குரான் நாம் உமக்கு இந்த குரானை அறிவித்ததின் மூலமாக இந்த குரானை உமக்கு அறிவித்ததின் மூலமாக வகையின் மூலமாக உமக்கு இந்த அழகான கதையை விவரிக்கின்றோம் என்று சொல்லுகின்றான் அதாவது இந்த கதையை யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக உங்களுக்கு சொல்லவில்லை உங்களுடைய கல்விலே அதை நான் போடவில்லை வகி என்ற ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக அருள கொடுக்கப்பட்டு அவர்கள் மூலமாக கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட அந்த வகையின் மூலமாகவே உமக்கு நாம் தருகின்றோம் அதாவது குரானின் மூலமாகவே இதை நாம் உமக்கு வழங்குகின்றோம் குரானிலே பதிவு செய்யப்பட்டு அது அல்லாஹுடைய வேதத்திலே பதிவு செய்யப்பட்டு கியாமத்தினால் வரைக்கும் அது இருக்கும் பின்னாலும் அது இருந்து கொண்டிருக்கும் ஆகவே இந்த குரான் பிமாசைனா இலைக்காதல் குரான் இந்த குரானை இந்த குரானிலே உமக்கு நாம் வகை அறிவித்ததின் நாம் தெய்வீக வகையை சொல்லியதின்படி உமக்கு இந்த கதையை நாம் இந்த சம்பவத்தை நாம் விபரிக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார் நிச்சயமாக நீர் இதற்கு முன்னதாக இந்த சம்பவத்தை தெரிவதற்கு முன்னதாக இந்த சம்பவத்தை தெரியாமல் இருந்தீர் யூசுஃப் அலி சொல்லாத்துடைய சம்பவம் ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்களுக்கு இதற்கு முன்னால் தெரியாது நிச்சயமாக நீர் மின்கபலகி இதற்கு முன்னால் லமினல் காஃபிடின் அதாவது பாராபுகமானவராக அதாவது இந்த சம்பவத்தை பற்றி தெரியாதவராக இருந்தீர் உன்னுடைய கல்விலே உம்முடைய இதயத்திலே இந்த சம்பவம் சம்பந்தமாக எந்த விஷயம் கிடையாது யூசுப் அலை சலாத்தை பற்றி யூசுப் அலை சலாத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்ம சொல்றோமா இல்லையா அவரை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏதோ சில விஷயங்கள் தெரியும் முழுமையா தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரியும் கூட கிடையாது அறவே யூசுப் அலி சலாத்துடைய சம்பவம் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாத்துக்கு தெரியாது போன போன தடவை சொன்னோம் ஒரு யூதர் வந்து கேட்டார் யூசுப் யூதர்கள் எல்லாம் பேசி வைத்துக் அதை கேட்க சொன்னார்கள் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் இவர் பல கதைகளை பல விவரங்களை சொல்லுகின்றார் ஆனால் நம்முடைய மூதாதையர்களிலே ஒருவராகி யூசுப் அலிசலாத்துடைய சம்பவத்தை இவர் சொல்லுவதே கிடையாது இவரிடத்திலே கேட்டு பார்க்கலாம் என்பதாக சொல்லி யூதர்களிலே சிலர் வந்து ரசூல் அஹ் சல்லா அலையிட்ட கேட்டார்கள் யூசுப் அலைய்ஸ்லாம் யாக்கூப் அலையாமர்கள் சம்பந்தமாக யூசுப் அலையாம் அவர்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சொல்லப்பட்டு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் ரசூல்லாய் சல்லா அலி வல்லாம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் உடனே அல்லாஹலை இந்த சூறாவை இந்த அத்தியாயத்தை இறக்கி வைத்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ஆயத்தை வாசித்து காட்டினார்கள் இந்த வரலாற்றை வாசித்து காட்டினார்கள் அவர்கள் அனைவரும் அதை உண்மை என்பதாகவும் அவர்கள் நம்பினார்கள் இப்படித்தான் யூசுப் அலி இஸ்லாம் யாக்கூப் அலே இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சம்பவம் இப்படித்தான் என்பதாக அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அதில் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்லுகின்றனர் பின்னால உள்ள ஆயத்தில் அதற்கு விளக்கம் தரப்படுகின்றது சரி இதற்கு முன்னாலே அறவே உங்களுக்கு தெரியாது இந்த சம்பவமே என்பதை இந்த ஆயத்தில் அல்லாஹல வெயின் நிச்சயமாக குந்தல் மின் கபலிஹி இதற்கு முன்னால் நீர் இருந்தீர் லபின் இந்த சம்பவத்தை பற்றி தெரியாதவராக இருந்தீர் கேள்விப்பட்டதும் இல்லை உங்களுடைய மனசுல அது ஊசாடியதும் கிடையாது இந்த சம்பவத்தை பற்றி யாரும் சொல்லி காட்டியதும் கிடையாது அறவே உங்களுக்கு தெரியாது என்பதை மறதியாளர் பாராமுகமானவர் என்ற அர்த்தம் ஆனால் இந்த இடத்துலின் அப்படின்னு சொன்னா ஒரு சம்பவத்தையோ ஒரு விஷயத்தை பற்றியோ அறவே தெரியாத மனிதர்களில் ஒருவராக நீர் இருந்தீர் என்று அல்லாஹத்த குறிப்பிடுகிறேன் சொல்லிவிட்டு யூசுப் அலேஸ்லாம் அவருடைய அந்த கதையை அந்த சம்பவத்தை சொல்லிக்காட்டினார் விவரிக்கின்றார் அவர்கள் சொல்லிய நேரத்தை நினைவு பாருங்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே சொன்னார் யா அபத்தி என்னுடைய தந்தையே என்னுடைய அருமை தந்தையே இன்னித்து அகத அசர கௌக நிச்சயமாக நான் பதினோரு நட்சத்திரங்களை பார்த்தேன் சந்திரனையும் பார்த்தேன் முதல்ல இன்னித்து அகதாசர அந்த பார்த்தேன் அது முதல்ல வந்துருச்சு திரும்ப அதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில் இசு அலைகள் சொன்னதாக இங்கே அல்லாஹால குறிப்பிடுகின்றனர் இவற்றை அந்த பதினோரு நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் ஆக பதிமூணு பொருள்கள் அனைத்தையும் எனக்கு சஜிதா செய்யக்கூடியவையாக நான் கண்டேன் நான் பார்த்தேன் என்பதாக சொன்னார்கள் கனவு கண்டார் சூரியன் சந்திரன் பதினோரு நட்சத்திரங்கள் இவை அனைத்தும் அவர்களுக்கு சஜிதா செய்வதாக கனவு கண்டார்கள் கனவு கண்டதை ஒரு அற்புதமான கனவு ஆச்சரியமான கனவு இது சூரியன் வந்து அப்படியே சஜிதா செய்கிற மாதிரி கண்டா என்னுடைய நினைவு கூர்ந்து பாருங்க நட்சத்திரங்கள் என்பது அவர்களுடைய பதினோரு சகோதரர்களை குறிக்கின்றது யூசுப் அலிசலாம் அவர்கள் இந்த கனவை காணக்கூடிய நேரத்தில் வயசு ஏழு என்பதாக சொல்லப்பட்டது சொல்லப்படுகின்றது கொஞ்சம் முன்ன பின்ன சில மாற்றி இருக்கும் ஏழு வயசு என்பதாக சொல்லப்படுகின்றது இப்போ யூசுப் அலை அவர்கள் யாஹூப் அலை அவர்களுடைய ஒரு மனைவியுடைய மகன் யூசுப் அலிசலாம் அவர்களுடன் பிறந்தவர் இன்னொரு சகோதரர் புன்யாமீன் என்பதாக அவருடைய பெயர் யூசுப் புன்யாமீன் இந்த ரெண்டு பேரும் ஒரு தாய் வயிற்று மக்கள் ரெண்டு சகோதரர்கள் யூசுஃப் யாக்கோப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு வேறொரு மனைவி முன்னாள் ஒரு மனைவி அல்லது இரண்டாவது மனைவி என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த மனைவிக்கு பிறந்தவர்கள் பத்து குழந்தைகள் பதினோரு குழந்தைகள் அந்த பதினோரு பேரும் இவர்களுக்கு சகோதரர்கள் அதாவது மாற்றான் தாயுடைய சகோதரர்கள் தன்னுடைய தந்தைக்கு வேறொரு நிக்காக அந்த மனைவியின் மூலமாக பிறந்தவர்கள் பதினோரு பேர் ஒரு மனைவியின் மூலமாக பிறந்தவர்கள் ரெண்டு பேர் யூசுப் புன்யாமின் என்ற இருவர் இப்பொழுது வேறொரு தாயினுடைய மக்களாக இந்த இரண்டு பேரும் இருப்பதின் காரணம் ஆனால் இந்த யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் பிறந்த பின்னால் புன்யாமின் அவருடைய தம்பி இளையவர் அவர் பிறந்த உடனேயே அவருடைய தாயார் இறந்து விட்டார் இப்பொழுது தாய் இல்லாத இரண்டு குழந்தைகளாக இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யாக்குப் இன்னொரு மனைவி அந்த மனைவியிடத்தில் தான் இவர்கள் வளர்ந்து வளர்ந்து இந்த நிலையிலே அந்த பதினோரு சகோதரர்களும் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் மீது பொறாமை கொள்ளுகின்றார்கள் ஏன் பொறாமை என்று சொன்னால் இவர்கள் மிக அழகானவர் என்பது மட்டுமல்லாமல் தாய் இல்லாத குழந்தைகளாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்ற பாசத்தின் காரணமாகவும் யூசுப் அலையலாம் அவர்கள் மிக அழகானவர் என்ற காரணத்தினாலும் அருமையான குணம் உடையவராக இருந்தார் என்ற காரணத்தினாலும் அந்த தந்தை யாக்குப் அலையலாம் அவர்கள் யூசுப் அலையாம் அவர்களின் மீது தனி பிரியம் உடையவர்களாக இருந்தார்கள் தனி கவனமுடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் இல்லாமல் யூசுப் அதலாமர்கள் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது என்ற நிலையும் கூட அவர்களிடத்தில் இருந்தது மிகப்பெரிய பாசத்தோடு வளர்த்து வந்தார்கள் இதன் காரணமாக அந்த சகோதரர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது இப்போ அந்த பதினோரு சகோதரர்களும் பதினோரு நட்சத்திரங்களாக காட்டப்பட்டார்கள் சூரியன் என்பது தந்தை சந்திரன் என்பது தாய் தாய் என்று சொன்னால் இப்ப இருக்கக்கூடிய மாற்றான் இன்னொரு தாய் இவருடைய அசல் தாய் இல்லை இறந்து விட்டார் அப்போ இருக்கக்கூடிய அடுத்த சகோதரர் யூசுப் யாக்கு அலையாத்துடைய இன்னொரு மனைவி அந்த தாயும் இவருடைய சிற்றென்னை அல்லது பெரிய என்று வைத்துக் கொள்வோம் அவர் அவரும் யாக்கூப் அலையாம் அவர்களும் தந்தையும் கூட சகோதரரும் சேர்த்து இந்த பதிமூன்று பேரும் இவர்களுக்கு சஜிதா செய்வதாக அர்த்தம் ஆனால் இது பின்னால விளக்கப்படுகின்றது இங்கே யூசுப் அலி அவர்கள் கனவை சொல்லும் பொழுது பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்பவீழ்களாக நான் கண்டேன் என்பதாக மட்டும் சொல்லுகின்றார் சரி இப்போ இதுல இந்த இடத்துல ஏராளமான விளக்கங்களை எழுதுகின்றார்கள் இந்த கனவை சொன்ன உடனேயே யாக்கு அலை அவர்கள் தன்னுடைய அருமை மகனிடத்திலே சொல்லுகின்றார்கள் கனவை சொன்ன நீ என்னிடத்தில் கனவை சொன்னதோல நிறுத்திக்க உன்னுடைய சகோதரர்கள் யாரிடத்திலும் இந்த கனவை நீ சொல்லிவிடாதே என்பதாக கேட்டுக்கொண்டார் யாக்குப் அல்லி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் காலையா புனைய அவர்கள் சொன்னார்கள் யாக்குப் அலையாம் அவருடைய தந்தை என்னுடைய அருமை மகனே லா துஸ்ருக்க உன்னுடைய இந்த கனவை நீ விளக்க வேண்டாம் விவரிக்க வேண்டாம் சொல்ல வேண்டாம் அலா எஹ் வத்திக்க உன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொல்ல வேண்டாம் அப்படி நீ சொன்னால் உனக்கு அவர்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிகள் செய்வார்கள் உன்னை கொலை செய்வதற்காக அல்லது உன்னை அப்புறப்படுத்துவதற்காக மிகப்பெரிய சூழ்ச்சிகளை செய்வார்கள் நிச்சயமா ஷைதான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று யாகோப் அலையாமர்கள் அதாவது தந்தை தன்னுடைய மகனுக்கு உபதேசித்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் சொல்லாதே அப்படின்னு சொல்லிவிட்டு சைத்தான் பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று சொன்னது காரணம் அந்த சகோதரருடைய உள்ளங்களிலே அந்த பொறாமையை ஏற்படுத்தி அவர்கள் சூழ்ச்சி செய்வதற்குரிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பது சொல்லிக் கொடுப்பது சைத்தான் தான் சைத்தானின் காரணமாக அவர்கள் அப்படி மாறிவிடுவார்கள் ஆகவே நீ அவர்கள் யாரிடத்திலும் இதை சொல்லாதே என்பதாக கேட்டுக்கொண்டார்கள் சொல்லிக் கொண்டார்கள் அதில் தியாகோபாய் இஸ்லாம் அவர்கள் ஆனால் அது எப்படியோ இந்த கதை இந்த சம்பவம் இவர்கள் கண்ட கணவருடைய சம்பவம் சகோதரர்களுக்கு தெரிந்து விட்டது பின்னால் அவர்கள் அதே மாதிரி சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள் ஏன்னா அழகான கதை உருவாக வேண்டும் அல்லவா அழகான சம்பவம் ஆகவே அல்லாஹால அவர்களிடத்தில் அதாவது மற்ற சகோதரர்களிடத்திலும் இதனை தெரியப்படுத்தினார் என்பதாக குறிப்பிடுகின்றார் இங்கே யூசுப் அலை அவர்கள் கனவு கண்டார்கள் இந்த கனவு உண்மையிலேயே இந்த பதினோரு பதிமூன்று பேரும் பதினோரு சகோதரர்களும் தாயும் தந்தையும் கடைசியாக இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் பல ஆண்டுகளுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த சஜிதாவை செய்கின்றார்கள் பதிமூணு பேரும் பதினொன்று தாய் தந்தை ரெண்டு பேரும் சேர்ந்து யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்தார்கள் என்று அல்லாஹால கடைசியாக இந்த சூரிய யூசுப் கடைசியாக சொல்லி காட்டுகின்றார் இந்த கனவு கண்ட பின்னால் எவ்வளவு காலத்திற்கு பின்னால் அது உண்மையானது என்று சொன்னால் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் ஒருத்தர் கனவு காணுகின்றார் அந்த கனவுடைய விளக்கம் எப்பொழுது நிகழும் என்று யாரும் சொல்ல முடியாது உண்மையான கனவாகவே இருந்தாலும் கூட அதனுடைய விளக்கம் கனவு கண்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் இது சம்பந்தப்பட்ட எந்த விளக்கமும் தெரியவே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லிவிடக் கூடாது யூசுஃப் அலிஸ்வலாத்துடைய கனவுக்கு விளக்கம் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே நிகழ்ந்தது இதனால அது எவ்வளவு ஆண்டுகள் ஆகலாம் எவ்வளவு காலம் ஆகும் என்பதை பற்றி அல்லாஹாலாவுக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது கனவு கண்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ரசூல்லாய் சல்லா அலேசல்ல அவர்கள் நிறைய விளக்கங்களை சொல்லி காட்டுகின்றார்கள் பொதுவாக மனிதனுக்கு கனவு என்பதை அல்லாஹாலா ஒரு பெரும் அருளாக ஞானத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றார் ஆனால் எல்லா கனவுகளும் அல்ல கனவுகளிலே பல வகைகள் இருக்கின்றன நல்ல கனவும் இருக்கின்றது கெட்ட கனவுகளும் இருக்கின்றன நல்ல கனவாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் கெட்ட கனவுகளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சுல்லா அலுவலம் அவர்கள் பல ஹதீசுகளை சொல்லி தருகின்றார்கள் பொதுவாக கனவுகள் என்பது மூன்று வகை ஹதீசுகளுடைய கருத்திலே கனவுகள் என்பது மூன்று வகை ஒரு கனவு அது அல்லாஹாலாவின் புறத்தில் இருந்து மனிதர்களுக்கு வழங்கப்படக்கூடியது அது சரியான கனவு என்பதாக சொல்லப்படும் இல்ஹாமும் மினல்லாஹ் அல்லாவின் புறத்திலிருந்து அருளப்படக்கூடிய ஒரு விஷயம் அது கனவு என்பது இதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன இந்த கனவுகள் யார் பார்த்தால் அந்த கனவு அல்லாவின் புறத்திலிருந்து வழங்கப்படும் நல்ல கனவாக தான் இருக்கும் ஆனால் அந்த கனவை பார்க்கக்கூடிய மனிதருடைய நிலையை பொறுத்து காலத்தை பொறுத்து நேரத்தை பொறுத்து அந்த கனவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதாக சொல்ல நல்ல கனவு தான் பார்க்கறதுக்கு நல்ல கனவாக இருக்குது ஒருத்தர் இங்கிருந்து கனவு காண்றாரு அப்படின்னு கேட்டால் அவர் மக்காவுக்கு போய் காபத்துள்ளா பார்க்குறாரு அங்கே தவாப் செய்கிற மாதிரி ஹஜ்ஜி செய்கிற மாதிரி கனவு கங்குறாரு நல்ல கனவு தான் ஆனால் எப்பொழுது கண்டார் எந்த காலத்திலே கண்டார் எந்த நேரத்திலே அந்த கனவை கண்டார் என்பது பற்றியுள்ள விஷயம் தெரிந்தால்தான் அதற்கு விளக்கம் சொல்ல முடியும் எல்லாவிட்டால் அதற்கு சரியான விளக்கங்களை தெரிவது என்பது காரியம் ஒரு உதாரணத்திற்காக வேண்டி இமாம் நம்ம அதாவது இந்த சமுதாயத்திலே இந்த உம்மத்திலே ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் கனவுக்கு மிக துல்லியமாக விளக்கம் சொல்லக்கூடிய அல்லாஹாலா நபிமார்களே இப்பொழுது சொல்லப்படக்கூடிய யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த கனவின் விளக்கத்தை தந்திருந்தான் அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள் என்று பல சில வரலாறுகளை இந்த இடத்திலேயே இந்த சம்பவத்திலேயே அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் இப்ப பாருங்க யூசுப் அலி தந்தை யாகூப் அலையாம் அவர்களுக்கும் அந்த விளக்கத்தை அல்லாஹத்தாலா தந்திருந்தான் அந்த விளக்கத்தை தந்ததின் காரணமாகத்தான் இந்த நீ கண்ட கனவை யாரிடத்திலும் உன்னுடைய சகோதரி இடத்திலே சொல்லிவிடாதே என்பதாக சொல்லுகின்றார்கள் அப்படி சொன்னால் அவர்கள் சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் உன்னை கொள்வதற்காக வேண்டி உன்னை அப்புறப்படுத்துவதற்காகவே உனக்கு தீங்குகள் செய்வதற்காக வேண்டி சூழ்ச்சி செய்து விடுவார்கள் அப்போ இந்த கனவுக்குரிய விளக்கத்தை யூசுஃப் அலிஸ்லாம் அவர்களிடத்தில் தந்தை சொல்லவில்லை ஆனால் கனவின் மூலமாக என்ன நிகழும் என்பதை அந்த இறுதி முடிமை சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த கனவின் மூலமாக உனக்கு தீங்கு ஏற்படும் யாரின் மூலமாக சகோதரர்களின் மூலமாக அதான் கனவை சொல்லாதே அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்ப யாபுப் அலிசலாம் அவர்களுக்கும் அல்லாஹலா அந்த கனவுடைய விளக்கத்தை தந்திருந்தான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கவில்லை அப்ப நான் கண்ட கனவுக்கு என்ன விளக்கம் இது எப்பொழுது நடைபெறும் அப்படி சஜிதா செய்ய முடியுமா சூரியன் சஜிதா சஜிதா செய்வதற்கு என்ன விளக்கம் அப்படின்லாம் கேட்கவில்லை அவங்க சொன்னாங்க தந்தை சொல்லுகின்றார் இந்த கனவு யாரிடத்திலும் சொல்லப்படக்கூடியது அல்ல குறிப்பாக உன்னுடைய சகோதரர்களிடத்தில் நீ சொல்லிவிடாது அப்படி சொல்லிட்டு அவனுக்கு தீங்குகள் ஏற்படும் என்று சொன்னார் ஆனால் அது எப்படியோ வெளியாகிவிட்டது இவர்கள் சொன்னி சொல்லியோ அல்லது சொல்லாமலோ அவர்கள் மூலமா அவர்கள் முயற்சி செய்து தெரிந்தார்களோ என்று வரலாற்றிலே குறிப்பாக எதுவுமே சொல்லப்படவில்லை சகோதரர்கள் தெரிந்து கொண்டார்கள் இந்த கனவை பற்றி அதனால் அந்த தீமை ஏற்பட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இப்போ அந்த கனவு நல்ல கனவாக இருந்தால் அந்த கனவு காண்பதற்குரிய நேரம் காலம் இடம் என்பதெல்லாம் சொல்லப்பட்டு உதாரணத்திற்காக ஒரு விஷயம் இந்த சமுதாயத்திலே ரசூல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் உள்ள இந்த உம்மத்திலேன்களை சேர்ந்தவர் தான் முகம்மது இபனு சீரீன் என்பவர் அவர் யூசுப் அலிஸ்லாம் அவர்களை போன்று கனவுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டவராக விளக்கம் தெரிந்தவராக இருந்தார் அல்லாஹால அவர்களுக்கு அந்த ஆற்றலை தந்திருந்தார் எந்த கனவாக இருந்தாலும் சரி அந்த கனவுக்கு துல்லியமாக விளக்கம் சொல்லிவிடுவார் அவர்கள் எழுதிய கித்தாபம் தனியாக இப்பொழுதும் இருக்கின்றது இபனு சீரீன் அவர்களுடைய கனவுக்கு விளக்கம் என்ற பெரிய நூல் கிட்டத்தட்ட ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பெரிய குரானுடைய சைஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அறுநூறு எழுநூறு பக்கம் உள்ள ஒரு கித்தாப் கனவுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டு அவர்கள் எழுதியது சரி இப்போ இபுநசீரின் ரஹமத்துல்லஹே அலிஹி அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கனவுக்கு விளக்கம் கேட்டார் நான் படுத்து தூங்கி கொண்டிருந்தேன் என்னுடைய கட்டிலுக்கு கீழே கனவுல காண்கின்றார் என்னுடைய கட்டிலுக்கு கீழே நெருப்பு எரிவதை போன்று நெருப்பு கங்குகள் இருப்பதை போன்று கனவு கண்டேன் இதற்கு என்ன விளக்கம் என்பதாக கேட்டார் அப்ப அவருடைய சீடர்கள் சிலர் அவருடைய மாணவர்கள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க அவர் பெரிய மேதை பெரிய அறிஞர் பெரிய மஹீஸ் பெரிய முஃபஸிர் என்ற நிலைகள் எல்லாம் அவருக்கு உண்டு அவர்களுக்கு கேட்கும் உட்கார்ந்து இருந்தார்கள் மாணவர்கள் எல்லாம் இவர் கனவு கனவு கொண்டவர் வந்து கேட்டார் இந்த மாதிரி என்னுடைய கட்டழுக்கு கீழே நெருப்பு கங்குகள் இருப்பதை போன்று நான் கனவு கண்டேன் என்ன விளக்கம் என்பதாக கேட்டார் வீட்டிலே நீ படுத்திருந்த கட்டளுக்கு கீழே உள்ள அந்த நிலத்தை நீ தோண்டிப்பார் அங்கே தங்க புதையல் உனக்கு கிடைக்கும் என்பதாக சொன்னார் இவர் போய் தோண்டி பார்த்தார் அதே மாதிரி தங்கம் இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டார் இந்த காலத்தில் அந்த காலத்தில் வீடு யாருக்கோ அவருக்குத்தான் அந்த புதையலும் உரியது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளும் அதாவது ஒரு பூமி ஒரு நிலம் என்று சொன்னால் நிலத்தின் மேல் பகுதியும் நிலத்தின் உட்பகுதியும் அந்த நிலத்துக்கு உரியவருக்கு சொந்தம் ஆனால் இப்பொழுது அரசாங்கத்தில் உலகம் முழுவதும் உள்ள அரசாங்கங்களில் என்ன நடக்கின்றது என்று சொன்னால் ஒரு நிலத்துக்கு சொந்த காரணம் நிலத்தின் மேல்பகுதிக்கு மட்டும் சொந்த காரணம் நிலத்துக்குள்ள புதைகள் கிடைத்தால் உடனடியாக அரசாங்கத்திற்கு தெரிய தெரியப்படுத்தப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அது குற்றமாக கருதப்படும் என்ற சட்டம் எல்லா நாடுகளிலும் உண்டு இஸ்லாமிய அரசாங்கத்தில் அப்படி அல்ல அதனால அதுக்கு கீழே புதையிலிருந்து அவர் எடுத்துக்கொண்டார் சரியாக ஒரு ஆறு மாதம் ஆறு மாசத்துக்கு பின்னாலும் ஒருவர் வந்தார் அதே மாதிரி மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார் இபுனசீரியின் ராமத்துள்ளாஹி அலேஹி அவர்கள் அதே மாதிரி ஒரு கனவை சொன்னார் என்னுடைய கட்டளுக்கு கீழே நெருப்பு எரிவதைப் போன்று நெருப்பு கங்குகள் இருப்பதை போன்று கனவு கொண்டேன் என்ற என்ன விளக்கம் என்பதாக கேட்டார் இபுனசீரியன் ராமத்துள்ளாஹி அலி அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய வீடு நெருப்பு பற்றி எரிய போகின்றது சீக்கிரமாக ஓடி போய் பார் என்பதாக சொன்னார்கள் அவர் போனார் இவர் போறதுக்குள்ளே நெருப்பு பற்றி எரிஞ்சு போயிடுச்சு வீடே எரிஞ்சிருச்சு இந்த ரெண்டு நிகழ்ச்சி ஒரே மாதிரி கனவு விளக்கம் வேறு வேறாக சொன்னார்கள் இவர்கள் வேறு வேறாகவே சம்பவம் நடந்திருக்கின்றது இப்ப அருகில் இருந்த மாணவர்கள் கேட்டார்கள் அது ஆறு மாசத்துக்கு முன்னால ஒருத்தர் வந்தார் இதே மாதிரி கனவு கேட்டார் அவருக்கு தங்க புதையில் கிடைக்குன்னு சொன்னீங்க அவருக்கு கிடைச்சிச்சு இவருக்கும் அதே மாதிரி சொல்ல வேண்டியது தானே இவருக்கே சொன்னீங்க ஆஹ் அவர் கேட்டது குளிர்காலத்திலே கேட்டார் கடுமையான பனிகாலம் குளிர்காலம் அது அப்ப நெருப்பை பார்த்தா நெருப்பு என்பது குளிர்காலத்திற்கு மனிதனுக்கு சாதகமாக இருக்கும் இவர் இப்பொழுது கேட்டது கடுமையான வெயில் காலம் இந்த வெயில் காலம் என்பது மனிதனுக்கு பாதகமான நிலையை உருவாக்கக்கூடியது நெருப்பு என்பது ஆகவே இப்பொழுது காண இந்த காலத்திலே அதாவது கடுமையான கோடை காலத்திலே காணப்பட்ட இந்த கனவு நெருப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது அது புதையிலே தங்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது விளக்கம் சொன்னார்கள் என்று அறிவிக்கப்படுகின்றது இது மாதிரி ஏராளமான விளக்கங்கள் இமாம் மாலிக் ரஹமித்துள்ளாஹ் அலி அவருடைய காலத்தில் வாழ்ந்தார்கள் அவர்களும் கூட தங்கள் அவர்கள் கண்ட ஒரு கனவுக்கு விளக்கம் தெரியாமல் இமுசீரின் ரஹமத்துல்லா அலி அவர்களை தான் கேட்டார்கள் அதுவும் உன்னால சொல்லியிருக்கிறேன் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மதீனாவிலேயே வாழ்ந்து மதினாவிலேயே அடக்கப்பட வேண்டும் மௌத்தாகி அங்கே மரணம் அடைய வேண்டும் அங்கேயே பஸ் ஜன்னத்துள் பக் அடக்கம் பெற வேண்டும் என்பதாக அவருடைய விருப்பம் அதனால வேற எந்த வெளியூருக்கு போவதே கிடையாது வெளியூருக்கு போன நேரத்தில் மவுத்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அங்கே போய் அடக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே என்பதாக நினைத்து அப்படியே மதீனாவிலே இருந்து விட்டார் ஆனால் அவருக்கு ஒரு இயக்கம் ஒரு நினைப்பு ஹஜ்ஜுக்கு போக முடியலையே அதாவது பரலான ஹஜ்ஜை செய்து விட்டார் நஃபிலான ஹஜ்ஜுகளை செய்ய முடியவில்லையே என்று ஒரு இயக்கம் நபிலான ஹஜ்ஜுக்கு நாம் போய்விட்டார் மதீனா மதீனா இருந்து மக்காவுக்கு வந்தால் வந்த இடத்துல மவுத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அங்கேயே தானே அடக்கப்பட வேண்டும் மதியனாவில் அடக்கப்படக்கூடிய பாக்கியம் கிடைக்காது என்பதாக நினைத்து அவர் நஃபிலான ஹஜ்ஜை கூட செய்யாமல் அப்படியே இருந்தார் இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம் சரி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ வயசு இருக்குதுன்னு கொஞ்சமாவது ஒரு ஏதாச்சும் ஒரு இஷாராக தெரிஞ்சிச்சுன்னு சொன்னார் அதை பயன்படுத்திக்கிட்டு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நாள் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களை கனவிலே பார்த்தார் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாய் அலையவர் ரசூல்லாய் சல்லி கேட்டார் கேட்டாங்க மாலிக்ராணத்தில் யார சொல்லா நான் இந்த மாதிரி நபிலான ஹஜ்ஜு செய்யணும்னு எனக்கு விருப்பம் ஆனால் தங்களுடைய இந்த பூமியிலே தங்களுக்கு பக்கத்திலேயே நான் இறந்து அடக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன் எனக்கு எவ்வளோ வயசு இருக்குதுன்னு தாங்க சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பான் எவ்வளோ வயசு இருக்குதுன்னு சொல்லிவிட்டீங்கன்னா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரசூல்லாய் சல்லா அலையம் புன்னகை செய்தவர்களாக ஐந்து விரல்களை காட்டினார் ஒரு கையை தூக்கி அஞ்சு விரலை காட்டினாங்க மூழ்சிக்கிட்டார் இவருசுல்லா போயிட்டாங்க இவர் மூழிச்சுக்கிட்டார் முழிச்ச உடனே இவருக்கு பெரிய சந்தேகம் வந்துருச்சு ஒன்னு இருக்க விட பெரிய சந்தேகம் இப்போ என்ன பண்றது அஞ்சு வரல காட்டினா எவ்வளவு நாள் இருப்பேன்னு கேட்டால் அஞ்சு வரலை காட்டுறாங்கிற சுல்லா சொல்லாஸ்லாம் அப்படின்னா அஞ்சு நாளைக்கு இருப்பனா அஞ்சு மாசத்துக்கு இருப்பனா அஞ்சு வருஷமா ஐம்பது வருஷமா ஒன்றும் விளங்குலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த நேரத்தில் இமாம் இபுனு சீரின் முஹம்மது சீரின் ரஹமத்துல்லா அலையவர்கள் மதியனாவில் தான் வந்து ஜியத்துக்காக வந்திருந்தாங்க தன்னுடைய ஹாதிம்களில் ஒருவரை கூப்பிட்டு மாலிக் ரஹத்துலாய் சொன்னாங்க இபுனி சீரின்னு இந்த இடத்துல தங்கி இருக்கிறார் அவர்கிட்ட போய் ஒருத்தர் இந்த மாதிரி கனவு கண்டார் ரசூல்லாய் ஹிஸ்வலாசு கனவுல பார்த்து எனக்கு என்ன வயசுன்னு கேட்கும்போது அஞ்சு வரலை காட்டிட்டு ரசூல்லா ஹிஸ்வலாஹலம் போயிட்டாங்க அதுக்கு என்ன விளக்கம் கேட்டுவா ஆனால் நான் தான் அந்த கனவு கண்டதாக நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லினேன் சரி நான் அவர் போனார் கேட்டார் இந்த மாதிரி ஒருத்தர் கனவு கண்டார் அவர் அதே மாதிரி யார் கனவு கண்டதுன்னு கேட்டார் யார் கனவு யார் கனவு கண்டாரோ அவர் தன்னுடைய பேரை சொல்லக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார் அப்படின்னாரு அவர் சொன்னார் இப்படி சீரியன் ரகத்துல சொன்னாங்க நீ போய் திரும்ப கேட்டுவா அவருடைய பேரை சொன்னா தான் விளக்கம் சொல்லுவாராம் போய் கேட்டுவா அவங்க அவர் போனார் இந்த மாதிரி சொல்றாரு சரி விளக்கம் தெரியணும் இமாம் மாலிகிரா பெரிய இமாம் எவ்வளோ பெரிய இமாமா சாதாரணமானால இவ்வளோ பெரிய மேதை அவங்களுக்கு கணக்கு அந்த கனவுக்கு வழக்கம் தெரியல அது யாருக்கு தெரியும் இணு சீரியனுக்கு தான் தெரியும் வந்து போனார் சரி நமக்கு கனவுக்கு வழக்கம் தெரியணும் பே சரி போய் கேட்டோம் என் பேரை சொல்லி தான் கேட்டோம் போனார் இமாம அவர்கள் தான் மாலிக் ராமத்துலாவில் தான் இந்த கனவை கண்டாரு அவரை தவிர வேற யாரும் இந்த கனவை கண்டு இருக்க எனக்கு முன்னாலே தெரியும் அப்படின்னாரு அவர் வேற யாரும் கண்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு விரலை காட்டினது வயசை வயசை குறிக்கிறதல்ல அல்லாஹால குரான்ல அஞ்சு விஷயத்த தனக்கு மட்டும் தெரியும்னு சொல்றேன் வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றத்துமான் என்ற அத்தியாயத்தில் அல்லாவிடத்தில் கியாமத்தினால் எப்பொழுது வரும் என்று அல்லாஹுக்குத்தான் தெரியும் மழை எப்பொழுது எங்கே பெய்யும் பெய்யும் என்பது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும் கர்ப்பத்திலே உள்ளது என்ன என்பது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும் ஒரு மனிதன் நாளைக்கு அதாவது என்பது என்பது எந்த இடத்தில எந்த இடத்திலே இறப்பான் எந்த இடத்திலே மௌத்தாவான் என்பது அல்லா ஒருத்தனுக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அல்லாவுக்கு தான் தெரியும் தெரியும் அஞ்சு விஷயங்கள் மட்டும் எனக்கும் தெரியாது அப்படின்னு ரசோசல சொல்லிட்டு போயிட்டாங்க அது அல்லாவுக்குதான் தெரியும் அதான் அஞ்சு வரலை காட்டுறதுன்னு அர்த்தம் உங்க வயசு எல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லி இப்படி விட்டார்கள் என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டிருங்க சரி இப்ப எதுக்கு எதுக்கு சொல்றேன்னு கேட்டா கனவுக்கு விளக்கம் சொல்வது என்பது ஒரு நுணுக்கமான விஷயம் சாதாரணமான விஷயம் அல்ல அதை அல்லாஹாலா யாருக்கு அந்த கனவுடைய விளக்கத்தை தந்திருக்கின்றாரும் அவர்கள் சொல்ல முடியும் கொடுத்திருந்தா அந்த விளக்கத்தை சொன்னாங்க அவர்களிட கண்டதின் மூலமாக என்ன நிகழும் என்பதை சொல்லவில்லை என்ன நிகழும் என்று என்னுடைய அருமை மகனே நீ இந்த கனவை உன்னுடைய கனவை நீ யாரிடத்திலும் சொல்லாதிக உன்னுடைய சகோதரர்களிடத்தில் நீ சொல்லாது அவர்கள் பெரிய சூழ்ச்சி செய்வார்கள் என்பதாக மட்டும் சொன்னார் என்ன சூழ்ச்சி அப்படிங்கிறதா சொல்லப்படவே இல்லை அவர்களுக்கு சொல்லலை ஆனால் யூ யாக்குப் அலையாத்துக்கு தெரியுமா தெரியும் யூசுப் அலையலாம் அவர்களை என்னென்ன செய்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இந்த கணவனுடைய விளக்கமே அதுதான் ஆனால் எல்லா சூழ்ச்சிகளும் செய்து முடிக்கப்பட்டு அந்த சூழ்ச்சிகளுக்கு இலக்கான பின்னால் அந்த சூழ்ச்சிகளின் மூலமாக பலவிதமான துன்பங்களை அனுபவித்த பின்னாலே பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் இந்த கணவனுடைய உண்மையான நிலை ஏற்படும் அதாவது பதினோரு பேர் சகோதரர்களும் தாயும் தந்தையும் சஜிதா செய்வார்கள் என்ற விளக்கம் என்ற நிலை நீண்ட காலத்திற்கு பின்னால் தான் ஏற்படும் என்பதும் ஹதரத் யாக்கு அலையாம் அவர்களுக்கு தெரியும் அதனால தான் கடைசியில் சொல்றாங்க பின்னால் வந்து ஆயத்துல வரும் தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து சொல்லுகின்றார்கள் யூஸ் அலி போய் நாற்பது வருஷம் ஆச்சு அவர் இவங்க கடத்தி கொண்டு போய் நாற்பது வருஷமா தகவலே இல்லை எந்த தகவலும் கிடையாது வீட்டுக்காரங்க சொன்னாங்க இப்படியே அழுதுகிட்டே இருக்கிறீங்களே யூசுப்பை நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறீங்களா உங்களுடைய கண்ணுடைய பார்வை எல்லாம் போச்ச உங்களுக்கு விளக்கமே இல்லாத ஆளா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அப்போ யூசுஃபை யாக்கோபலேஸ்லாம் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும் யூசுப்பை பற்றி எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரியும் என்பதாக சொல்லுகின்றார்கள் அப்படின்னா யூசுப் உயிரோடு இருக்கின்றார் என்று எனக்கு தெரியும் ஏன்னா அந்த கனவுக்குள்ளே விளக்கம் இன்னும் வரல கனவுக்குரிய விளக்கம் நடக்கத்தான் செய்யும் அது ஒரு காலம் வரும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் என்பதாக பின்னால் அந்த ஆயத்தில் அல்ல குறிப்பிடுகின்றார் கனவு சம்பந்தப்பட்ட பல விளக்கங்கள் ஆக கனவு என்பது மூன்று வகை இப்போ ஒரே ஒரு வகை தான் சொல்லியிருக்கிறோம் அடுத்த வாரம் அடுத்த விஷயங்களை சொல்லுவோம்